58. எட்டு வாதவூர் அணிகளுக்கு உபதேசித்தது வைகை வளநதியின் கரையிலே திருவாதவூர் என்ற திருப்பதி இருக்கிறது அவ்வூர் எல்லாவிதமான வள நலங்கள் கொண்டு இலங்கியது நகர் முழுவதும் திருவிழாக்கள் வீடுகள்தோறும் விருந்துகள் பாடசாலைகள் தோறும் வேதங்கள் வயல்கள் தோறும் உழவுத் தொழில் மலிந்து இருந்தன வளங்கொழிக்கும் அத்திருவூரிலே சிவபெருமான் திருவருளாலே ஒருவர் வந்து அவதரித்தார் பெற்றோர் அவருக்கு வாதவூரர் என்று சூட்டினர் வேத விதிப்படி வயதுக்கேற்ற சடங்குகள் எல்லாம் செய்ய பெற்று செவ்வனே வளர்ந்து வந்தார் வேத ஆகமங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் கலைகள் எல்லாவற்றையும் பதினாறு வயதிற்குள் கற்றுத் தேர்ந்தார் இளம்பிராயத்திலே சகலாகம பண்டிதனாக சகலகலாவல்லவனாகத் திகழ்ந்து நின்ற திருவாதவூரது அறிவு திறமையை அறிந்தவர் சென்று ஹரிமர்தன பாண்டியரிடம் மொழிந்தனர் அதிகட்டு மகிழ்ந்த பெருவழுதி திருவாத ஊரரை தன்பால் அழித்துக் கொண்டு பலவகை சிறப்பும் செய்து மந்திரி பதவியையும் திருவாதவூரர் பயிற்சியும் மனு தர்மசாஸ்திர பயிற்சியும் பெற்று உணர்ந்தார் அத்தன்மையால் எல்லா மந்திரிகளிலும் மந்திரி ஆனார் கடல் கடந்த பல்வேறு நாட்டில் இருந்த வேந்தனும் பாண்டியனுடன் நட்புறவு கொள்ளச் செய்தார் வாதவூரர் பாண்டியன் இது கண்ணும் கவசமும் என விளங்கி தொழில் நடத்தி சிறப்பெய்தினார் வாதவூரர் செவ்வனே முதல் மந்திரி வேலையை நாளிலே உண்மைப் பொருள் இது மெய்மை பொருள் இது என்று பகுத்தறியும் ஆற்றலை அதி விசேஷமாகப் பெற்றார் இம்மை மறுமை என்ற இரண்டின் பயன்களிலேயும் வெறுப்பு கொண்டவராகி உளத்துவமையைப் பெற்று மோக்ஷம் பெறும் வழியை ஆராயத் தொடங்கினார் புறச் சமயங்களும் வேதம் போக்கி இறைவன் திருவருளை தெளிவுறுத்த மாட்டார் ஆணவ பிடிப்பு நீங்காது அதனால் மோட்சம் சித்திக்காது பக்தி செய்து இறைவன் திருவருளைப் பெற்ற அடியார்களுக்குத்தான் மோட்சம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லும் வேதத்தின் உண்மையான பொருள் தெளிவை சக்தி நிபாதம் பெற்ற பரிபக்குவருக்கே சிவ ஆகமங்கள் உணர்த்தும் வேத முடிவோ ஆகம முடிவோ அவை அடையும் பொருள்களிலே வித்தியாசம் கிடையாது அவற்றுள்ளும் வேற்றுமை காட்டும் தன்மையைப் போக்கி ஆணவ மலக்கட்டுக்களையெல்லாம் விலை தன்னையும் உடைமைப்பட்டவனாகிய என்னையும் அறிவித்திடுகின்ற ஞானரூபமான குருநாதன் எப்போது வருவானோ ஞான ஆசிரியனாகிய பெருந்தகையின் அருளால் அன்றி பாஷக்கடலி சாஸ்திர ஞானத்தாலும் கேள்வியாலும் கடத்தல் அரிது என்று இவ்வாறு பலப்பலவாறாக எண்ணினார் திருவாதவோரர் மோட்சம் பெற வேண்டும் என்ற பேராசையினாலே வேதாகம சாஸ்திரங்களில் வல்லவர்கள் தம்மிடம் வரும்போதெல்லாம் அவர்களோடு சம்பாஷனை செய்து மெய்ப்பொருள் ஆராய்வார் ஆராய்ந்த பொருள் இதிலும் அவர் காணவில்லை சிவபெருமானிடத்திலே கொண்ட பெரும் பக்தி உள்ளே பதிந்து இடம் கொள்ள ஹரிமர்தன பாண்டியனுக்கும் பேருதவியாக இருந்து அரசியலை சிறப்பாக நடத்தி வந்தார் இவ்வாறாக ஒழுகி வரும் வாதவூரர் ஒருநாள் பாண்டியன் சபையில் சென்று நின்றார் அச்சமயம் பார்த்து குதிரை காவலர்கள் அரசன் முன் வந்து வணங்கி நின்று நமது குதிரைகளிலே இறந்தது போக எஞ்சியுள்ளன பல வியாதியுடையவும் கேடாகவும் உள்ளன நல்ல குதிரையாக ஒன்று கூட இல்லை என்று விண்ணப்பித்தனர் அதுகேட்ட அரிமத்தல பாண்டியன் தனது பிரதம மந்திரியான வாதவூரரை நோக்கி நீர் இன்று நமது பொக்கிஷ அறையை திறந்து வேண்டிய பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் கடல் துறையில் வந்து இறங்கும் குதிரைகளில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து விலை கொடுத்து வாங்கி வருக என்று பணித்து அனுப்பினான் மனம் வேறுபட்டு பிரதம மந்திரி அலுவல் பார்க்கும் திருவாதவூரர் பொக்கிஷத்தை திறந்தார் குதிரைகள் வாங்குவதற்கான பெரும் பொருளை எடுத்துக்கொண்டு அரசனிடம் புறப்பட்டார் பின்னர் வாதவூரர் குதிரைகள் வாங்குவதற்காக ராஜாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து வந்த பொன்மூட்டைகளை ஒட்டகங்களின் மேல் இயக்கி அவற்றை முன்னே அனுப்பி வைத்தாா் தான் திருக்கோயில் சென்று புற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தக்கரையில் இருக்கும் சித்திவிநாயகரை பணிந்து பின்னர் மீனாட்சி அம்மையையும் சோமசுந்தரப் பெருமானையும் வணங்கினார் இறைவன் திருமுன் நின்று ஆலவாய அண்ணலையே அடியனுக்கு வரம்இந்தொருள வேண்டும் நான் கொண்டு செல்லும் பொருளெல்லாம் தேவரிற்கும் தேவரையிறுதி அடியார்க்கும் பயனாக வேண்டும் என்று வேண்டி துதித்து நின்றார் அதுசமயம் ஆதிசீவ அர்ச்சகர் ஒருவர் எதிர்வந்து விபூதித்திருந்தார் அதனை சோமசுந்தரப்பெருமானது திருவருட்பிரசாதமாகக் கருதிய திருவாதவூரரும் இரு கரங்களாலும் மரியாதையுடன் வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டார் பின்னர் சிவபெருமானிடம் விடைபெற்றுச் சென்றார் இன்னிசைவாத்தியங்கள் இயம்ப வாதவூரர் போர்ச்சுவிகளிலமர்ந்து புறப்பட்டார் சோமசுந்தரப்பெருமான் திருவாதவூரருடைய இருவினி உப்பையும் மலபரிபாகத்தையும் உணர்ந்தார் குருவாகிச் சென்று அவரைவலி ஆட்கொண்டு தமது திருப்பணியிலே நிறுத்தி அருளத் திருளம் கொண்டார் உடனே தனது அருட்திருத்தால் வேதியர் குலத்தைச் சேர்ந்த குருவாக திருமேனி கொண்டருளினார் தன்னை விட்டு பிரியாத மாணவர்கள் பலருடன் வந்து திருப்பெருந்து திருக்கோயிலின் உள்ளே குருந்தமரம் ஒன்றின் அடியிலே இனிது எழுந்தருளி இருந்தார் திருவாதவூரரும் தனது களல் போன்ற பெருஞ்சேனையோடு திருப்பெருந்துறையை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அத்திருவூரின் எல்லையை நெருங்க நெருங்க வாதவூரின் உள்ளத்திலே மகிழ்ச்சி கூப்பிய கரங்கள் சிறமையால் நின்றன கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது இறைவன் திருப்பணிக்கே தம்மை உய்திடும் மனத்திடையே திருவருள் விளைந்தது இவர் ஒரு பித்தர் என்று பலர் கூறும்படி தன்னை மறந்த பெரும் பக்தராகி நடந்து சென்றார் அவருக்கு சக்தி நிலை கூடியது எளியனே ஆட்கொண்டாலும் கருணைக்கடல் அமர்ந்திருக்கும் திருப்பதி இதுதான் போலும் என்று எண்ணியபடியே ஊருக்குள் புகுந்தார் திருக்கோயிலில் சேர்ந்து அங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி எழுந்து இறைவனை தரிசனம் செய்து தோத்திரம் செய்து கொண்டே திருக்கோயிலில் வலம் வந்தாா் அப்போது தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலம் எழுந்துள்ள பெற்ற குருந்த மரத்தினை எதிரே கண்டார் வேதங்கள் சிவ ஆகமங்கள் புராணங்கள் இசைநூல்கள் சமயசாஸ்திரங்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்தன வேதசாரத்தையும் மோட்சசாதனத்தையும் ஆகம பாதங்களையும் சிக்கலர உணர்ந்த பெரிய மாணவர்களாம் அங்கே அமர்ந்திருந்தது நால்வகை மார்க்கத்தினரும் அங்கே இருந்தனர் ஞானிகளும் யோகியர்களும் சன்னியாசிகளும் அங்கே அமர்ந்திருந்தனர் பெரும் தகுதியுடைய தொண்டர்கள் கூட்டத்துக்கு நடுநாயகமாகி அமர்ந்திருக்கும் அருள் வடிவத்தை வாதவூரர் கண்டார் யோகாசனத்தில் வீற்றிருந்த குருநாதரின் திருக்கரத்திலே சிவஞானபோத சுவடி இலங்குவதையும் கண்டார் சிவபெருமானுடைய திருக்குறிப்பு உள்ளே இருந்து உணர்த்தி அருளியது உடனே குருமகா சனிதானத்தில் வணங்கி கைகளை சிறைமே கூப்பி உளம் நின்றார் வாதவூரர் சிவபெருமானது அன்பு பின்னிய அருள்வலையிலே அகப்பட்டுக் கொண்டார் ஞானமார்க்கம் பற்றிய மாணவர்களது பக்குவத்தை நன்றாக அறியவல்ல ஞானாசிரியன் சிவபெருமானே வாதவூரருக்கு திருவடியை காட்டினார் அவரது ஞானபரமான ஒழுக்கத்தையும் பக்தியையும் கண்டு அவர் தத்தம் செய்த உடல் பொருள் ஆவை மூன்றையும் ஏற்றுக்கொண்டார் தமது ஞானக்கண்ணால் மும்மலங்களையும் போக்கியருளினார் தமது திருவடித்தாமனையை சூட்டினார் பின்னர் தமது திருக்கரத்தினை வாதவூரடன் சிறசில் வைத்து சூக்ம பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்து அவரது பாசபந்தத்தை போக்கி பேரின்பம் விளைந்து சிவ திருவருள் புரிந்தார் பரமாச்சாரியன் தனது சக்ஷுதீட்சையினால் வாதவூரரை தன்மயமாக்கிக் கொண்டார் அதனால் தன்னையும் மறந்த மெய்ஞான வடிவினராகி எதையும் மறந்தவரானார் வாதவூரர் பரமானந்த தேன் உள்ளே அமதுமயமாக திட்டித்தது பரமானந்தப் புரஞ்சொழர் உள்ளே ஒளிவிட்டது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானதால் அவரது வாக்கிலே ஒளிவுண்டாயிற்று வாதவூரரின் நாவினே ஞானக் கரைமகள் தானே வந்து களிநடம் புரியலானாள் கூப்பிய கரங்களோடு ஆனந்த பாஷ்பம் பெருகே நாத் தழுதழுக்க உடல் சிதிர்க்க பரமகுருவைப் போற்றி பணிந்து தோத்திரம் செய்யலானார் அற்புதமான தெய்வ தமிழ் பாடல்கள் உள்ளத்தில் உள்ளிருந்து எழுந்தன பறந்து பழுத்த சொற்களாகிய மாணிக்கங்களை கோவைப்படுத்தி பக்தி என்னும் சூத்திரத்தால் தொடுத்து தனது ஞான ஆசிரியனுக்கு அணிவித்தார் வாத ஊரடிகள் சிவஞான குருபுரன் தமது மெய்யன்பனின் திவ்யமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தவருக்கு மாணிக்கவாசகன் என்னும் திருப்பெயரை பனிந்தருளினார் ஞான பூஜை புரிந்து வந்த மாணிக்க வாசகரும் அவ்விடமே தங்கி மாணவர்கள் ஓதுகின்ற ஆகம உபனிஷிதப் பொருள்களை எல்லாம் கேட்டு மகிழ்வாராயினர் சிவபெருமான் தனது மெய்யன்பரான மாணிக்க வாசகரின் அமதுமயமான பாடல்களை சிலகாலம் கேட்டு மகிழ்ந்துள்ள விரும்பினார் போலும் தனது பக்திவலைப்பட்ட அன்பரிடமிருந்து பொன்னையெல்லாம் கொள்ளை கொள்ள விரும்பினார் போலும் ஆதலால் மாணிக்க வாசகரை நோக்கி நீ இங்கே செய்ய வேண்டிய செயல் சிறிது உண்டு ஆகையால் இங்கு நீ சில நாட்கள் இருப்பாயாக என்று இயம்பிவிட்டு தன் அடியார்களோடு மறைந்தருளினார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் தனது திருவுருவம் காட்டி மறைந்ததும் மாணிக்க வாசகர் துயரக்கடலுள் ஆழ்ந்தார் துன்பப்பட்டு பித்தர் போல உழன்றார் எளியேனே இங்கு தனியே எங்க விட்டு எங்கு சென்றருளினீரோ என்று புலம்பி கதறி அழுது முறையிட்டார் இளம் கண்டினை விட்டு பிரிந்த தாய்பசுவைப் போல மனம் உருகினார் பின்னர் கோபுரவாயிலுக்கு சென்று அங்கே தமது வரவே எதிர்நோக்கி காத்திருந்த பாண்டிய பரிவாரங்களை பார்த்து நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்லலாம் குதிரை கூட்டங்கள் எல்லாம் ஆடி மாதத்தில் கடல் துறையில் வந்து இறங்கும் என்னும் விவரத்தை சென்று பாண்டியனுக்கு சொல்லுங்கள் என்று பணித்து அனுப்பினார் பரிவாரங்களும் முன்னே சென்று பாண்டிய பெருமானுக்கு விவரம் சொல்லினர் வாத அடிகளும் பாண்டியன் பொருட்டு குதிரைகள் வாங்க கொழந்த பொற்காசுகளை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு பூஜை திருவிழா திருக்கோயில் திருப்பணிகள் ஆகியவற்றுக்கு நிரம்ப செலவு செய்தார் சிவனடியார்கள் விஷயத்திலும் ஏராளமாக செலவு செய்தார் அவாபருத்த நிலையிலே நின்று திருப்பெரும் துறையில் இருந்து நாட்கள் கடந்தன ஆடி வந்தது ஆனால் குதிரைகளைப் பற்றிய ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை மதுரை பாண்டியனுக்கு ஆதலால் குதிரைகள் இன்னும் வந்தபாடில்லை விவரம் என்ன என்று ஓலை எழுதி தனது முதலமைச்சர் வாத ஊரிற்கு பாண்டியன் அந்த ஓலையை வாங்கிப்படுத்த மாணிக்கவாசகர் இனி என்ன செய்வது வேறு என்ன வழி உள்ளது என்று எண்ணி வருந்தினார் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு குருபெருனாகிய சிவபெருமானது திருக்கோயிலை அடைந்தார் பெருமான் சன்னிதானத்தில் நின்று ஐயனே சுந்தர பாண்டியனே திருப்பெருந்துரை செல்வமே பாண்டியன் என் மசம் ஒப்புவித்த செல்வத்தையெல்லாம் நினைவு திருக்கோயில் திருப்பணியிலும் அடியார்க்கு அமுதளித்தலிலும் செலவிடுமாறு செய்தருளினீர் இனி அடியேன் செய்யக்கூடியது யாது பாண்டிய மன்னனுக்கு எவ்வாறு குதிரைகள் வாங்கிக் கொடுப்பது என்று வேண்டி துதித்தார் அது கெட்ட சிவபெருமானும் ஆகாசவாணியாக குதிரைகளெல்லாம் வரும் என்று ஓலை எழுதி பாண்டியனுக்கு அனுப்புக என்று மொழிந்தருளினார் மாணிக்கவாசகரும் தெய்வ திருவொலி கேட்டு மிகவும் அகமழிந்து அரிமர்தன பாண்டிய மன்னனுக்கு ஓலை என்று விழுத்தார் வாத ஊரது திருமுகம் கண்ட வழுதியும் மகிழ்ந்தான் குதிரைகளின் வரவை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருந்தான் அன்றிரவு மாணிக்கவாசகர் இன்பக் கனம் ஒன்று கண்டார் அதிலே சிவபெருமான் ஞான ஆசிரியை வடிவம் கொண்டு எழுந்தருளினார் மன்னன் மத்தையை கவரத்தக்க வெற்றி வளைக்கத்தக்க சிறந்த குதிரைகளை வாங்கிக் கொண்டு வருவோம் இன்றைய புறப்பட்டு போவாயாக என்று கூறி அருளினார் உடனே மாணிக்க வாசகர் துள்நீங்கி எழுந்து இறைவன் முழிந்தருளியது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் போய்விடிந்தது மாணிக்க வாசகர் சிவதீர்த்தம் ஆடி பெருமானை தரிசித்து வணங்கி புறப்பட்டு மதுரை மாநகரத்தை நோக்கி நடக்கலானார் பலகால வழி நடந்து சென்று மதுரை சேர்ந்தார் பின்னர் அரண்மனை சென்று அரிமர்தன பாண்டியனை கண்டு வணங்கி நின்றதும் பாண்டியனும் அவரை வரவேற்று செம்பன் எவ்வளவு கொண்டு சென்றீர் எத்தனை குதிரிகள் வாங்கினீர் என்றெல்லாம் வினவினான் விடையாக மாணிக்க வாசகரும் மன்னர் பெருமானே யான் எடுத்துச் சென்ற பொண்ணுக்கு ஓர் அளவில்லை வாங்கிய குதிரிக்கும் அளவில்லை குதிரைகளெல்லாம் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றன காணலாம் இதன் காரணமாக தாங்கள் துரகபதி என்னும் பெயர் பெற்று விளங்குவீர் என்று பகின்றார் பாண்டியன் மகிழ்ந்தான் வளமான நற்பரிசுகள் பலவற்றை வழங்கிய பின் வாதவோரையும் மனைக்கு அனுப்பி வைத்தான் மாணிக்கவாசையர் பொற்றாமலை திருக்குளத்தில் ஸ்நானம் செய்து சித்தி விநாயகரின் திருவள்ளி பணிந்து சோமசுந்தர பெருமானை தரித்து வணங்கினார் எம்பெருமானே முழு முதலே பாண்டியன் பொன்னையும் எளியின் பணியையும் ஒருங்கே ஆட்கொண்டருளினீர் பாண்டியன் கோபம் கொள்ளாது மகிழும்படி குதிரைகள் வரக்கூடுவது எப்படி என்று விண்ணப்பித்து நின்றார் அப்போது சிவபெருமான் பக்தனையே பயப்பட வேண்டாம் மிகவும் சிறந்த குதிரைகளை கொண்டு வருவோம் என்று ஆகாசவாணியாக எம்பி அருளினார் வானொலி கேட்டு மகிழ்ச்சி பெற்ற வாதவூரரும் சிவபெருமான் அருள்தரத்தை வியந்தவாறு தமது மனை சேர்ந்தார் வாதவூரர் தம் மனை சேர்ந்ததும் உறவினரும் நண்பரும் அன்புடைய பணியாளரும் பதிவு கொண்ட அயலாரும் ஏனையோரும் வந்து நெருங்கி இடித்து உரைத்தனர் அரசியலும் அமைச்சும் நன்கு உணர்ந்த நீர் செய்யும் செயல் எதுவும் நன்றாக இல்லை குதிரைகள் இன்று வராவிட்டால் பாண்டியன் நாளை என்ன செய்வானோ என்று சொல்லினர் திருவாதவூரர் எல்லாவற்றையும் கேட்டார் சமநோக்கு கொண்ட பாசம் பந்தம் சொந்தம் அந்நம் வெறுப்பு வெறுப்பு எல்லாம் மிக உயர்ந்த நிலையிலே இருந்தார் நன்றோ தீதோ எதுவரினும் சரி எல்லாம் அவன் செயல் நான் சிவனை மறவேன் என்று கூறி தம் மாளிகையில் அமைந்தார் ஐம்பத்தொன்பது நரியை பரி சுற்றம் எனும் பாசபந்தம் நீங்கி ஆணவ சிவயோகம் என்ற வாதவோர் அடிகளை ஹரிமர்தன பாண்டியன் மறுதினம் தன்னிடம் வரவழைத்து குதிரைகள்மும் வரக்கானோமே ஏன் என்று வினவினான் திருவாதவோரரும் மறுமொழியாக இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்குள்ளாக குதிரைகள் எல்லாம் வந்துவிடும் குதிரை கூடத்தை பெரிதாக அமைக்கச் செய்க பல குளங்களை தோண்டச் செய்க ஊர் அலங்காரம் செய்விக்க என்று வேண்டிக் கொண்டார் சொன்னபடியே பாண்டிய வேந்தனும் செய்வித்தான் மூன்று நாட்களும் கடந்தன குதிரைகள் தாம் வரக்கானோம் நான்காம் நாளும் வந்தது பாண்டியன் சிந்திக்கலானான் இன்னும் குதிரைகள் வந்தபாடில்லை வாதவோரர் குதிரைகளை வாங்கிய முறைதான் என்ன குதிரைகள் எப்போதுதான் வருமோ என்று கருதி சினமடைந்தான் தன் எதிரியே நின்ற தண்டலாளரை விழித்து எம்மிடம் பொன் கவர்ந்து சென்ற வாதவோர் கழுவனை கொண்டு சென்று தண்டியுங்கள் எமது பொன் முழுவதையும் அவனிடமிருந்து திரும்ப வாங்குங்கள் என்று ஆணையிட்டான் அரிமர்தனது கடும் கோபம் கண்ட தண்டலாளர் அஞ்சினர் உடனடியாக வாதவோரரிடம் சென்று பொன் கொடுப்பதற்கு இனி வகை என்ன கூறும் என்று சீறி விழுந்தனர் எதுவும் விடை சொல்லாத அடிகள் மீது பாரமான கற்களை சுமத்தினர் கனம் பொருந்தி அடிகள் சிவபெருமான் திருவடியை சிந்தை செய்திருந்தார் பாரம் அனைத்தையும் பரமன் பொறுத்தான் அடிகள் துன்பம் நீங்கி நின்றார் வாதோடு அடிகளின் நிலையை தண்டலாளர் கண்டனர் இது மாயம் என்று நினைத்து மிகுந்த கோபம் கொண்டு அவரது கைகளிலும் காதுகளிலும் கிட்டி போட்டு நெறித்தனர் அந்த கடுமைக்கு அடிகளார் சிவபெருமான் சேவடியே சிந்தித்திருந்தார் ஆன்றிரவு வாதவோர் அடிகளை இருண்ட சிறை கூடத்திலே தள்ளி விலங்குகள் பூட்டி துன்புறுத்தினர் தண்டலாளர்கள் பரமேஸ்வரன் திருவடிகளையே தியானித்திருந்தார் இரவு முழுவதும் வாதவோரர் விடியும் நேரத்திலே சிவபக்தர்களின் திருப்பள்ளியேச்சி பாடலின் ஒலியையும் சங்கமுழக்கத்தையும் வேதநாதத்தையும் தன் சிவைகளாக கேட்டார் வாதவோரர் சோமசுந்தர பெருமான விமானம் இருந்த திசை நோக்கி கைகொப்பி தொழுதார் சிவபெருமானை நோக்கி எந்தாய் அனைத்துலகம் இன்றாய் சிறியேற்ோ இன்று என்னை கைவிட்டனையோ அரசர் தமர் இழைக்கும் வன் கண் நோய்பாராய் உன் தன்மை இதுவா என்று மனம் குழைந்து முறையிட்டு அவிழ்தார் மாணிக்க வாசகரது முறையீடு சிவபெருமானது திருச்சவியில் புகுந்தது உடனே சிவபெருமான் வாதவோரரை சிறையிலிருந்து விடுவிக்க திருவுள்ளம் கொண்டார் நந்திகேஸ்வரர் முதலான கணநாதர்களை அழைத்தருளினார் அவர்கள் அனைவரும் வந்து பணிந்து பாண்டியன் கோபம் கொள்வதற்கு முன்னரே சென்று குதிரைகளை கொடுத்து விட வேண்டும் நீங்கள் எல்லோரும் காற்றில் திரியும் நதிகளை கொண்டு வந்து அவற்றை குதிரைகளாக்கி அவற்றின் மீது குதிரை சேவைகளாக ஏறிக்கொண்டு முன்னே செல்லுங்கள் நாமும் குதிரை சேவைகள் போல வந்து சேர்வோம் என்று எம்பி அருளினார் இறைவன் திருவானைப்படியே சிவகணநாதர்கள் தாங்கள் பிடித்து வந்த நதிகள் எல்லாவற்றையும் ஓரிடத்தில் குணர்ந்து சேர்த்தனர் பின்னர் அவற்றையெல்லாம் நல்ல உயர்ஜாதி குதிரைகளாக்கி அவற்றின் மேலேறி சேவகம் செய்தனர் கணநாதர்களான குதிரை வீரர்கள் பல்வகை உடை உடுத்தி பல்வகை படிபூண்டு பல்வகை ஆயுதங்கள் தாங்கி தங்கள் தங்கள் பரிகளின் மேல் ஏறிய மந்தனர் சோமசுந்தரப்பெருமான் மந்திரியாகிய மாணிக்கவாசகர் பொருத்தல்லாமல் பாண்டியன் அரிமர்தனது பிறவி நோயையும் தீர்க்கும் தாமும் ஒரு குதிரைச் சேவகனாக எழுந்துள்ளார் தமது திருவடியில் வீரக்கிழறி அணிந்தார் திருக்கரத்தில் ஞானவாளை ஏந்தினார் அலங்காரமான உடைகளும் நவமணிகள் பதித்த ஆபரணங்களும் அணிந்தார் நெற்றியில் திருநீர் துலங்க பூசினாா் திருக்கோலங்காட்டி காட்டி குதிரையின் மீது எழுந்துள்ளார் வேத குதிரையின் லட்சணம் எத்தகையது அறம் பொருள் இன்பம் வீடு என்பனவே அதன் கால்கள் ஞான காண்டம் கர்மகாண்டம் என்பனவே செவிகள் பரம் அப்புறம் என ஞானம் இரண்டும் கண்கள் விதியே முகம் விலக்கே வால் ஆகமங்கள் புராணிகள் பிரணவமே கடிவாளம் உபனிஷதமே அணை பிரம்மாவின் முகங்களே அது தங்கும் லாயம் கொதையின் கார் ஒத்ததான பதினெட்டு வகை வாத்தியங்கள் முழங்கின மாயப்பறிக்கூட்டம் மேற்கு திசையை நோக்கி கோலாகலமாக ஆர்வாரம் செய்து புறப்பட்டது சிவபெருமான் ஆரோக்கணித்த வேதப்பரி நடுநாயகமாகச் சென்றது அஸ்வசாச லட்சணங்கள் நிரம்ப உத்தம குதிரைகள் செல்வதைக் கண்ட மக்கள் அனைவரும் வியப்பெய்தி பாராட்டினர் தமது இச்சாசக்தியால் திருவுளம் விடுத்த சிவபெருமான் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் புரிபவனாக யாவரையும் மயக்கி நடந்தருளினார் தாவி சென்ற பரிகள் ஐம்பதன்களையும் நிகர்த்தனர் பரிகளை அளக்கியாண்ட சேவகர்கள் மனத்தை நிகர்த்தனர் மனங்களில் பொருந்து நின்ற உயிரை நிகர்த்தது வேத குதிரை நடத்திய இறை வாத்தியங்களின் பெருமுழக்கமும் குதிரைகளின் கணைப்பும் சேவகரின் ஆர்வாரமும் ஒன்று கூடி ஒலிக்கே வேத உதிரைப்பாக சிவனார் மதுரை மூதூருக்கு அரைக்காத தூரத்தில் வந்தருளினார் குதிரைகளின் வரவை தெரிந்தனர் மதுரை மாந்தர் சிலர் சிறை கூடத்துக்கு சென்று திருவாதவோர் முன்பு நின்று அமைந்த நெறி வழிவாத பெரியவரையே கொண்ட ஏழு கடல்களும் எழுந்து வருவது போல குதிரை பெருங்கூட்டம் வருகின்றது இந்த செய்தியை பாண்டிய மன்னனிடம் சொல்வீராக என்றனர் வாதவூரரும் இறைவன் திருவருளை சிந்தித்தபடியே பாண்டிய மன்னனிடம் சென்று தெரிவித்தார் அது கேட்ட மன்னன் அரிமர்தனன் உடல் பூரித்தான் பரிசாக விலை உயர்ந்த முத்து மாலைகளையும் பட்டாளைகளையும் தந்தான் மந்திரியார் சென்று தலைவாசலை அடைந்தான் இருந்த ஒரு மாடத்தில் தங்கி குதிரைகளின் வரவை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து விற்றிருந்தான் பெருமான் தமது திருவளையாடலை காட்டும் பொருட்டு சற்றே காலம் காணாத வேந்தன் சினந்து இது பொய் என்று எண்ணி வாதவோரரை தண்டிக்க வேண்டும் என்ற குறிப்போடு தண்டலாளரைப் பார்த்தான் அவர்களும் பாண்டிய நினைத்தபடியே பழிபாவங்களுக்கு பயப்படாத தன்மையராய் வாதவூரருக்கு கடும் தண்டனை கொடுக்கத் தொடங்கினர் சிவஞானியார் ஆகிய வாதவூரரும் சோமசுந்தர பெருமானை நினைந்து அவர் சேவடிகளையே போற்றிக் கொண்டிருந்தார் தேவர் தேவர்கரசே சிறியேன் துன்பம் பொறுக்கவில்லை அஞ்சேல் என்று ஆவியோடு உடலும் உம்முடையதே என்னை உடையவரே என்று ஏங்கி இருந்து புலம்பி தண்டனை பெற்று துடித்து புலம்பும் வாதவோர செவிகளிலே எக்காத கேட்டன குதிரைகளின் குளம்பளித் துகள் எங்கும் பதவியது அரிமர்தனின் குதிரைகளின் வரவை தெரிந்தான் வாதவோரரை அழித்து வரை செய்தான் எல்லையற்ற பரிவு காட்டினான் எமது இராஜாங்க காரியங்களை உம்மை ஏற்று முடிப்பவர்கள் யார் என்று கூறி பெருமுகவுடன் அளவலாவினான் அதே சமயத்தில் குதிரைகளெல்லாம் சிறந்த தோற்றம் காட்டிய சேவகர்களோடு வந்து சேர்ந்தன கம்பீரமும் ஏழும் சிறந்த தோற்றமும் காட்டி வந்து நின்று எண்ணற்ற குதிரைகளைப் பார்த்து பிரமித்துப் போனான் பாண்டியன் அவற்றின் பொலிவிலே சொக்கிப் போனான் உவகை அவனை முழுக்காட்டியது குதிரைச் சேவகரை வியப்போடு நோக்கினான் வரவூரரைப் பார்த்து இவர்களுள் தலைவர் யார் என்று வினவினான் எல்லாமறிந்த அமைச்சரோ வேந்தே நானேன் என்றார் அப்போது குதிரைத் தலைவராக விளங்கிய சிவபெருமான் தமது வேதப்புறவியை நடத்திய வண்ணம் பாண்டியன் எதிரே ஒன்று நின்றார் மன்னவா எங்கள் குதிரையின் சிறப்பினைச் சற்றே காண்பா என்று கூறியருளினார் தமது குதிரையினி மல்ல மயூர வானர வல்லிய சரகதிகளும் பதினெட்டு வகை விசித்திரை விகற்பங்களும் தோன்று நடத்திக் காட்டியறினார் பரம்பொருள் செய்து காட்டுவதைக் கண்ட சிவகனத் தலைவர்களும் தத்தம் குதிரைகளை நடத்தி காட்டினர் அதனை எல்லாம் கண்ட பாண்டியன் அவர்களை நோக்கி உங்கள் தலைவன் யார் என்று கேட்டான் குதிரை சேவகர்கள் சோமசுந்தர பெருமானை சுட்டி காட்டி இவர்தாம் என்றனர் அவரை கண்ட பாண்டியன் ஹரிமந்தனின் அருட்பார்வைக்கு இலக்கானான் தனது ஆசனத்தை எழுந்தான் கைகளை மெல்ல தலைமையில் கூப்பி கொண்டு நின்றான் தன் நினைவு வந்ததும் தனது நெலிமையை நினைத்து வெட்கப்பட்டான் அவ்வாறு வெட்கமடைந்திருக்கும் பாண்டியனை பார்த்தார் பரம்பொருள் மன்னவனே உனது சொல்தவராத வாத ஊரர் உன் பொருளையெல்லாம் கொணந்து தாமாகவே எனக்கும் எனது ஆட்களுக்கும் ஏராளமாக வழங்கினார் அதன் காரணமாகத்தான் தேவர்களுக்கெல்லாமது மனிதருக்கு கிடைப்பதற்கு அறியனவும் விலை குறிப்பதற்கு அறியனவும் அஸ்வசாச லட்சணத்திற்கு ஏந்தனவுமான நல்ல குதிரைகள் உனக்காக வந்தன இன்று நீ என்னிடமிருந்து கயிற்றை மாற்றிக்கொண்டு விட்டால் இக்குதிரைகளெல்லாம் இதுவே முறை நாளைக்கு எதிராலும் எனக்கும் உனக்கும் அது குறித்து யாதொரு வழக்கமும் கிடையாது இதுவே குதிரை வாணிகத்து வழக்கம் என்று மொழிந்தருளினார் பாண்டியன் மிக மகிழ்ந்து உடன்பாடு கொண்டான் வாத ஓரரை பெரிதும் பாராட்டினான் குதிரை சேவகனாகிய கடவுள் கயிறுமாறி கொடுப்பதற்கு முன்பு புறவி லட்சணங்களை பற்றி பொதுப்படையாக கூறினாா் ஓரிக் கடும் பரிகள் ஒப்பற்ற வேகமுடையன என்றும் போர் புரியும் காலம் வந்தால் மதிலையும் தாண்டிச் செல்லும் என்றும் பலகனி வாயிலும் நொழிந்து செல்லும் என்றும் கொடிய பசிவந்தபோது வைகோல் முதல் இவற்றையும் தின்னும் என்றும் சொல்லி வைத்தார் பின்னர் பாடலம் கோடகம் இவுளி வன்னி குதிரை பரி கந்துகம் ஆகிய துரக வகைகளையும் அவற்றின் லட்சணங்களையும் இயல்புகளையும் போர் புரியும் தன்மைகளையும் கத்திகளையும் மிகவும் விளக்கமாக புகன்றினார் இவ்வளவையும் கூறி சிவபெருமான் தமது கணத்தானின் முகத்தைப் பார்த்தார் சேவகர்கள் அனைவரும் தத்தம் குதிரைகளை வேகமாக நடத்தி காட்டினார்கள் பாண்டியவேந்தன் கண்டு வியந்தான் தன்னை சூழ்ந்தோரையும் அமைச்சரையும் பார்த்து பெருமகழ்வு தெரிவித்துக் கொண்டான் சிவபெருமானும் தனது குதிரையை வேதப்பரியை எடதுசாரி வததுசாரியாகவும் வட்டமற்றும் வேகமாக நடத்தியும் காட்டினார் எல்லாம் முடிந்ததும் பாண்டியனின் முன் தனது சேவகர்களுடன் வந்து பின்னர் வேதப்பரி வீரர் வழிதிக்கு குதிரைகளின் நாடுகளை பற்றி வருவதாக கூறினார் பல்வேறு இருபத்தைந்து நாடுகளிலிருந்து வந்தவை என்றும் விளக்கமாக மொழிந்தார் ஒவ்வொரு இனத்தையும் சுட்டிக்காட்டி அவற்றின் நாட்டினையும் குறிப்பிட்டுச் சொன்னார் மேற்கொண்டு குதிரைகளின் நிறங்கள் பற்றியும் அவற்றுள் அஷ்டமங்கல பஞ்ச வகை பற்றியும் எடுத்துரைத்ததோடு அவற்றின் சொழிகளையும் பயனையும் பற்றி விளக்கம் செய்தார் இறுதியாக உத்தம குதிரையின் லட்சணத்தையும் கூறிய அருளினார் பாண்டியன் அக்குதிரைகளுக்கெல்லாம் அழகான கெண்கிணிமாலை சதங்கை சிலம்பமுதென அணிவித்தான் மதன்மாலை சூட்டிச் சந்தனம் எட்டான் தூபதீபம் காட்டி வழிபட்டான் வேதப்பரி வீரர் சோமசுந்தர பெருமானை நோக்கி கைகூப்பி வழுதி வாழ்க என வாழ்த்தி தாம் அமர்ந்து வந்த வேதப்புறவை தவிர ஏனைய மாயக்குதிரைகள் அனைத்தையும் கயிறுமாறி பாண்டியன் கையில் கொடுத்தருளினார் பாண்டியன் குதிரைகளை ஏற்றுக்கொண்டு தனது சேவகர்கள் கையில் கொடுத்தான் அவர்களும் குதிரைகளை இட்டுச் சென்று அரண்மனையை சார்ந்த புதிய பெரியதிரை பந்தியிலே சேர்த்தார்கள் குதிரை வணிகராக வந்த இறைவருக்கு பாண்டியன் வெண்பட்டாடை ஒன்றை பரிசாக கொடுத்தான் பெருமானும் குதிரையிலிருந்து இறங்கி அப்பட்டினை ஏற்று தமது திருமுடியிலே சூட்டிக் கொண்டார் சிவபெருமானது எழுந்தளிவந்த தன்மையை கண்ட கணத்தார்கள் தமக்குள்ளே வெகுண்டு பேசிக் கொண்டார்கள் அரிமந்தர குதிரை வீரர்களுக்கும் பல்வேறு நிறங்கள் காட்டும் பட்டாடைகளை பரிசாக அணித்தான் ஆடைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் சோமசுந்தர பெருமான் தனது வேத குதிரையுடன் மறைந்தருளினார் கணநாத சேவகர்களும் உடன் மறைந்தனர் தமது இருமைக்கும் துணை செய்து திருவாத ஊரருக்கு பாண்டியமன்னு அருஞ்சிறப்புகள் பல செய்தான் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின்னர் மத்தியான நேரத்தில் அருண்மை மந்திரிகளும் குதிரைகளை வந்த ஊர்ஜனங்களும் தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்றனர் சோமசந்திர பெருமான் தமது திருக்கோயிலை அடைந்தார் தமது திருவளியாளர்கள் எல்லாவற்றையும் மீனாட்சி அம்மையாருக்கு கூறி அருளினார் பரியை நரி ஆக்கியது மங்களவாத்தியங்கள் பலையும் என சேனைகள் ஆரவாரித்தன மகளிர் அஷ்டமங்கல தாங்கி எதிர்வந்தனர் ஹரிமர்தன பாண்டியன் கொடுத்த பல்வகை சிறப்புகளுடனே தனது திருமனை சேர்ந்தார் வாதவோரர் அது தன்னை வந்து வினவியவர்க்கெல்லாம் மின்மொழி புகழ் அனைவரையும் அவரவர் வீட்டுக்கு செலவெடுத்த தான் ஓர் தனியிடத்தை அமர்ந்து சிந்திக்கலானார் சோமசுந்தரப்பெருமான் நாம் வேண்டிக் கொண்டபடியே குதிரை வாங்கும் பொருட்டு நாம் கொண்டு சென்ற பொருள்கள் அனைத்தையும் தமது அடியார்களும் தாமுமாக கை கொண்டார் எளியனையும் பணிகொண்டு பிறவிப்பணியை போக்கி அருள் செய்தார் மேற்கொண்டு பாண்டியது உளத்திற்கு செஞ்ச நல்ல குதிரைகளையும் குணர்ந்து இனி கவலையில்லை என்றாகுமாறு செய்தருளினார் இனி யான் சிவ ஆனந்த அனுபவத்திலே எப்போதும் நிலை நிற்குமாறு நம்மை தவ வழியில் செலுத்துதல் வேண்டும் என்று பேரவா கொண்டார் இருமை இன்பங்களிலும் பற்று செய்தியனும் இன்றி சோமசுந்தரப்பெருமானின் திருவடிகளையே தமது உள்ளத்தில் பதித்திருந்தார் பிற்பகல் சாயந்தது மாலை வந்தது மாலை மயங்கியது இரவு வந்தது நள்ளிரவு நேரம் அரிமர்த பாண்டியரது அரண்மனை குதிரை பந்தியில் குதிரைகள் எல்லாம் சிவபெருமான் திருவளியாளலால் தமது சுயமான நரிஉருவத்தை எடுத்துக் கொண்டன நரி கூட்டங்கள் தப்பியோட ஆரம்பித்தன அவை பெருத்த ஓலையிட்டு திரிந்தன லாயத்திலேயே கட்டப்பட்டிருந்த மற்ற குதிரைகளையும் கடித்து குதிரை ரத்தம் குடித்தன கடிபட்டு இன்னலுற்ற குதிரைகள் ஓலமிட்டன நரிகளின் ஊலையும் குதிரைகளின் பயங்கர கணிப்பும் சேர காவலாளர் திடுக்கிட்டு எழுந்தனர் முன்தினம் உத்தம குதிரைகளாக வந்தவை எல்லாம் அப்போது நரிகளாகி மற்ற குதிரைகளின் குடலை பிடுங்கி தின்று கொண்டிருப்பதை பார்த்தனா் காவலர்கள் எழுந்து வருவது கண்ட நரிகள் மதில்களை தாண்டி ஓடின சாளரத்தின் வழியே பாய்ந்தோடின நுழைவாசல் வழியாகவும் தமக்கு சந்து கிடைத்த இடங்கள் மூலமாகவும் ஓடிச் சென்றனாயத்திலை எஞ்சிக் கிடந்தவை நொண்டி நோய்கண்ட நறிகளும் குருட்டு நறிகளும் கிழட்டு நரிகளும் தான் குதிரைப்பந்தியிலிருந்து வெளிப்பட்ட நரிகள் எல்லாம் குளங்கள் தோட்டங்கள் நிர்மசாலைகள் தெருக்கள் ஆலயங்கள் சந்தைகள் எல்லாவற்றிலும் பரவி ஊளையிட்டு திரிந்தன இன்னிசை கருவிகளின் ஒலியும் இன்ப தமிழ் ஓசையும் வேதநாதமும் ஒன்றி கிடக்கும் மதுரை என்பதிலேயே நரிகள் ஒலி அவல ஒலியே அன்றிரவு மலிந்தது மக்கள் அனைவரும் துயில் நீங்கி எழுந்துவிட்டனர் நரிகள் செய்த இன்னலுக்கு ஓரளவையே கிடையாது பல தெருக்களில் உள்ள வீடுகளில் புகுந்து பெருந்துன்பம் விளைவித்தன பல பொருள்களை நாசம் செய்தன புறா கிளி கோழி ஆகிய பறவைகள் ஆட்டுக்குட்டி பன்றி ஆகிய மிருக வகைகள் ஆகியவற்றை ன நள்ளிரவு நேரத்திலே எங்கும் ஒரே அமளி நிலவியது கோட்டைவாசலில் திறக்கப்பட்டதும் நதிகளெல்லாம் ஊரை விட்டு ஓடி காட்டுக்குள் சென்று மறைந்தன குதிரையிலாய காவல்காரர்கள் மிகுந்த பயமடைந்து பாண்டியது சபை மன்னவனை வணங்கி நடுக்கத்துடன் பதுங்கி நின்று வேந்தே அழகான தோற்றம் கொண்டு நல்ல குதிரைகளாக வந்தனையெல்லாம் நதிகளாக மாறி ஏற்கனவே ஆயத்திலுள்ள குதிரைகளுக்கு யமனாக ஆயின பெரும் தீங்கு இழித்துவிட்டு காட்டுக்கு ஓடிப்போய்விட்டன என்று கூறுகிறார்கள் பந்தி காவலர் சொன்ன அவலை செய்தி மன்னனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது அவரது கண்கள் சிவந்தது அது கண்ட மந்திரிகளும் அச்சம் கொண்டனர் முதல் நாளிலே குதிரைகளை கண்டு பேரானந்தம் எந்திய அரசன் அதே குதிரைகள் திரும்ப நரிகளாகி ஓடிவிட்டன என்பது கேட்டு துக்க சாகரத்துள் மூழ்கினான் பக்கத்தில் இருந்த மற்ற அமைச்சர்களை பார்த்து வாதவூரன் இருள் மனம் கொண்ட கல்வன் என்பது தெளிவாகிவிட்டது நமது பொருள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு விட்டான் நதிகளை பரிகளாக மாற்றி நம்மிடம் வரச் செய்தான் என்ன மாயம் செய்துவிட்டான் பார்த்தீர்களா வாதவோரனை என்ன செய்யலாம் என்று கேட்டான் மந்திரிகளோ வாதவோரன் செய்தது பெரும் பாவம் கடும் குற்றம் அவன் செய்ன்றி கொன்றவன் நாங்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று கூறி தலை கவிழ்ந்து நின்றனர் மாணிக்கவாசகரோ அப்போது ஞான பேரின்ப மன்னன் மனத்திற்கு உகந்த உத்தமஜாதி குதிரைகளை அழித்து கவலையை ஒழித்தோம் என்று எண்ணி களிப்பு உள்ளத்தோடு இருந்தார் நிகழ்ந்த வெனி எதுவும் தெரியாதவராகி வேந்தலிடத்தே சென்று நின்றார் ஹரிமர்தனன் வாதவூரரை சினத்துடன் பார்த்து அமைச்சரே நன்றி செய்தீர் அளவிட முடியாதபடி எனது பொருளைக் கொண்டு சென்று குதிரைகளாகக் கொழந்து நேர்த்தியாக கொடுத்தீர் உண்மை போன்று ராஜகாரியம் செய்து முடிப்பவர் யார் என்று சீரினான் ஏன் குதிரைகளுக்கு என்ன குற்றமோ என்று வினவினார் குற்றமா குற்றமேது உண்டோ நடுராத்திரியிலே அவையெல்லாம் நதிகளாக மாறின குதிரைகளின் குடலை பிடுங்கி தின்றது போதாதா ஊரெங்கும் ஊரு விளைத்து ஊலையிட்டு திரிந்து அவலம் செய்தது போதாதா இவ்வளவு நாட்கள் நல்லவனைப் போல நடித்துக் காட்டி பாசாங்கு செய்ததெல்லாம் என் பொருளை கவர்ந்து கொள்வதற்காகத்தானா உனது மந்திரி மேலை மிகவும் நன்றாக இருக்கிறது புரிதமான பிராமணகுலத்தில் தோன்றிய பெருமை வேறு உனக்கு என்று கடிந்து தண்டதாரர்களை பார்த்து இவனை கொண்டு செல்லுங்கள் என்ன உபாயம் செய்தேனும் நமது பொருள் அனைத்தையும் வாங்குங்கள் என்று உத்தரவிட்டான் காலதூதரை நிகர்த்த தண்டலாளர் உடனே தர்மமூர்த்தியான திருவாதவூரரை பிடித்து இழுத்துச் சென்றனர் உச்சி வேலையிலே சூரியனை காணும்படியாக அசையாமல் செய்து நிற்கச் செய்தனர் நெற்றியிலும் கைகளிலும் கல்லை ஏற்றி துன்பம் செய்தனர் துன்பம் பொறுக்க முடியாத வாதவோரடிகள் கீழே விழுந்தார் ஞாயிறு தீங்கள் நெருப்பு என்ற மூன்று சுடற்கண்களுடைய சிவபெருமானை விழித்து துதிக்கலானார் நாதனே வேதனே காதனை காய்ந்தவனே வேதப்பரியேறும் சேவகனே என்னை காவாயோ என்றெல்லாம் முறையீடு செய்தார் சோமசுந்தர பெருமான் திருச்செவி சாய்த் அருளினார் அவரது மனம் நெகிழ்ந்து அருளியது பரமபக்த சிகாமணியான மாணிக்க வாசகரைக் காக்க திருவளம் கொண்டார் வைகை யாரு பெருவெள்ளம் கொண்டு பெருக்கெடுத்து பரவி வரல் வேண்டும் என்று திருவுளம் கொண்டார் சிவபெருமான் இரவனது திருவுளக்குறுப்பை உணர்ந்த வைகையும் பெருவெள்ளம் புரட்டிப் பேரோசையுடன் வந்தது நதி கரைகளை உடைத்துக் பாய்ந்தது மரங்களை வேரோடு பறித்து அடித்துச் சென்றது கரும்பு வாழை நெல் ஆகிய பயிர்கள் எல்லாம் வாரி வீங்கி சென்றன எரிச்சல் செய்து பொங்கி பெருகி நுரைத்து கலங்கி வந்த வைகை வெள்ளம் மதுரை மா நகரத்தின் பக்கத்திலே வந்து பல வீடுகளையும் குடிசைகளையும் புரட்டித் தள்ளிச் சென்றது மதில் சுவரையும் தாண்டி ஊருக்குள் புகுந்துவிட்டது வெள்ளம் பல தெருக்களையும் சூழ்ந்து கொண்டது வைகையின் செய்கை கண்ட நகரத்து மாந்தரெல்லாம் பயந்து நடுங்கினர் செய்வது இன்னதென்பது தெரியாமல் ஏங்கித் தவித்தனர் இவ்வூர் இன்னல் கடலுள் மூழ்கக் காரணம் என்ன நேற்றிரவுதான் நரிகள் கடும் துன்பம் அழைத்தன இன்று இவ்வளவு பெருகாத நதி ஏன் இப்போது பெருகித் துன்பம் செய்கிறதோ பாண்டிய மன்னன் செங்கோல் நரிதவறிவிட்டானோ சோமசுந்தரப் பெருமானின் திருவிளையாடலா என்றெல்லாம் பலபடியாக தமக்குள்ள ஐயவினாக்களை எழுப்பிக் கொண்டு அவதிப்பட்டனர் சிவபெருமான அருள் புரிதல் வைகை ஆறு அடங்கப்போவதில்லை என்று பலர் கூறினர் வெள்ளம் புகுந்து பெருகி வருவதைக் கண்ட தண்டலாளர்களும் தத்தம் உடமைகளைப் பாதுகாக்க இனி வாதவூரரை விட்டு விரைந்து சென்றனர் விடுதலை பெற்ற வாதவோரர் திருக்கோயில் சென்றார் சோமசந்திர பெருமானை தரிசனம் செய்து பக்திச்சுவை நனி சொட்டச் சொட்ட தமிழ் இசையால் பெருமானைத் தோத்திரம் செய்து வணங்கினார் பேரின்பக் கடலுள் மூழ்கியிருந்தார் ஒன்று பெட்டுக்கு மண் சுமந்தது வைகையாற்றின் வெள்ளப் பெரும்பரப்பிலே அகப்பட்டு மதுரை மூதூர் பெரிதும் துன்பம் கண்டான் பாண்டியன் அரிமர்தனன் உடனே தனது மந்திரிகளை அழைத்தான் நீங்கள் சென்று வைகை ஆற்றங்கரையைக் கட்டி வெள்ளத்தின் வேகத்தையும் போக்கையும் மட்டுப்படுத்தி என்று ஆணையிட்டான் அமைச்சர்களும் அப்படியே நன்று என்று சொல்லி தொழுது சென்றனர் பல வகைப்பட்ட குழிகளையே குறிப்பிட்டு பெயர்களை எழுதிக்கொண்டனர் எல்லை கோலிய பின்னர் அடைக்க வேண்டிய பங்குகளை குறிப்பிட்டு அவரவர் பங்குகளை அடையுங்கள் என்று பறைசாற்றி அழைத்தனர் வீட்டுக்கொரு கூலியாளாக வந்தவர்களையெல்லாம் ஓரிடத்திலே கூட்டி அவரவர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை விரைவாக அடைத்து விடுங்கள் என்று ஆணையிட்டு அவரவர்கள் இடத்திற்கு அவரவர்களை போகச் அதுசமயம் வைகை ஆற்றின் கரையிலேயே மண்வெட்டியாளரும் கோடைக்காரரும் மக்கள் சுமந்து வருபவர்களும் தழைகள் வைகோல் எடுத்து வருவோரும் வந்து மண்டினர் உடைப்பட்ட கரையோரங்களிலேயே மரங்களை கொண்டு நிறுத்தினர் வைகோல் பெரியக் கொண்டு மரத்தொடியில் கிடத்தினர் தாழைகள் இட்டு நிரப்பினர் மண்ணை வெட்டி எடுத்துச் சென்று விரைவாக கொட்டி நிரப்பினர் வைகை அன்னையை வேண்டிக் கொண்டு மண்ணை வெட்டினர் சிலர் பறையடித்தனர் சிலர் குறவையீட்டு ஆடினர் சிலர் வேலை செய்வோரை அலட்டி இப்படியாக நகரமாந்தர் சார்பாக பலதரப்பட்ட கூலி ஆட்கள் வந்து அவரவர்க்கு உற்ற அளவு முறைப்படி தொழில் புரிந்தனர் மதுரையம்பதியின் தென்கிழக்கு திசையிலே வந்தி என்ற பெயருடைய கேள்வி ஒருத்தி இருந்தாள் அவள் ஆயிரம் பெயரை கண்டவள் கூன் உடையவள் நரை மூப்பு கொண்ட பெரியவள் சிவனடியார்களைக் காட்டதும் சிறந்த தவம் அவள் சுயான பிட்டு ஆக்கி விற்று பிழைக்கும் உற்றார் உறவினர் எவரும் தனி ஆள் ஒவ்வொரு நாளும் தான் அவித்த பிட்டை ஆலவாய நிவேதனம் செய்து பின்பே விற்பனை செய்வாள் தனக்கென்று விடப்பட்ட பகுதியை அடைப்பதற்கு கூலியால் கிடைக்காமல் பெரிதும் வருந்திக் கொண்டிருந்தாள் வந்தி மன்னன் தண்டனை தந்தால் நான் நின்று செய்வேன் என்று உளம் கலங்கி சோமசுந்தர பெருமானை நினைத்து ஆளவாய் அண்ணலே பெற்று விற்றுப்பிழிக்கும் ஏழை நான் மன்னவன் ஆணை எனக்கு துன்பம் தருகிறது நானோ யாருமற்ற அனாதை எனக்கு துணையோ உறவோ எதுவும் கிடையாது நான் நின் செய்வேன் எனக்கு ஒரு கூலியால் கிடைக்க மாட்டானோ என்று ஏங்கி அழுது வருந்தினாள் வந்தியின் சோக குரலுக்கு செய்யமுடுத்த சோமசுந்தரப் பெருமானும் ஒரு கூலியாளாகி தம் திருக்கோயிலை விட்டு வெளியே வந்தார் அழுக்குப் பிடித்த பழைய துணியை இடிப்பிலே அணிந்திருந்தார் சும்மாடு வைத்ததற்கு மேல் ஒரு கூடையைக் கவிழ்த்திருந்தார் தோளின் மீது மண்வெட்டியை சுமந்திருந்தார் வேதாந்தத் திருவடிகள் தரை தோய நடந்து வந்தார் கூலி தந்து என்னை வேலைக்கு வைத்துக் கொள்பவர் உண்டோ என்று கூவிக்கொண்டே வந்தி வாழ்ந்த வீதியில் வந்து தோன்றினார் யாருமற்ற அனாதையான வந்தி கூலிக்காரன் குரலை கேட்டு மகிழ்ச்சி கொண்டாள் அருகே வந்து நின்ற தாயினும் பெரிய தயாபரனான தெய்வக்கூலியை பார்த்து என் பங்குக்கு விடப்பட்ட கரையை அடைத்துத் தருவாயா என்று வினவினாள் அம்மையே அடைத்துத் தருவேன் என்ன கூலி தருவாய் என்று இரையவர் எதிர்விளம்பினார் நான் விற்பனை செய்யும் பெட்டையே உனக்கு கூலியாகத் தருவேன் என்றாள் வந்தி கேள்வி எனக்கு பசியாக இருக்கிறது உதிர்ந்தபெட்டையெல்லாம் உடனே எனக்கு தந்துவிடு அதை உண்டு நான் சற்று எடைப்பாறிவிட்டு உனது பங்கை அடைத்து தீர்ப்பேன் என்றார் கடவுள் கூலியாள் வந்தியும் உதிர்ந்தபெட்டையை அள்ளிக் கொடுத்தால் பெருமானம் பெற்று நிரம்ப நன்றாக இருக்கிறது இது சோமசுந்தர பெருமானுக்கே உகந்ததாகும் என்று சொல்லி அம்மூதாட்டினது பக்தியுடன் கலந்து அதனை உண்டார் அப்பனும் அம்மையும் இல்லாத எனக்கு பருவுடன் பிட்டுன்பித்த அன்னையே இனி நான் வேலை செய்யப் போகிறேன் என்று சொல்லிச் சென்றார் ஆற்றங்கரையை அடைந்தார் திருக்கூலியால் வந்தி கிழவியின் கூலி என்று தம்மை குறித்துக் கொள்ளுமாறு செய்து கரையை அடைக்க தொடங்கினார் மண்ணை வெட்டுவார் கூடையில் போட்டு தலைமையில வைத்துக் கொள்வார் என்று நினைத்து கீழே கொட்டி மறுபடியும் குறைத்து எடுத்துக் கொள்வார் சும்மாட்டை அதனை தலையிலே எருகி கட்டிக்கொள்வார் பிறகு விரைந்து சென்று மண்ணை கரையிலே கொட்டுவார் இப்படி இரண்டு முறை செய்ததும் களைப்பு மேலிட்டு உடனே அங்கே அருகே இருந்த அடைந்து படுத்து விடுவார் திடீரென்று தூக்கத்தில் இருந்து விழித்துவார் எழுந்து கூத்தாடுவார் பாட்டுப்பாடுவார் மனதை குயல் செய்து இங்குமங்கும் தாண்டுவார் பித்து பிடித்தவர் போல சும்மா இருப்பார் மீண்டும் பசி பசி என்று பிட்டு வாணிச்சியிடம் சென்று பிட்டு வாங்கி உண்பார் இடையிடையே கரையை அடைப்பதிலேயே அளவற்ற அக்கறை காட்டுபவர் போல நடிப்பார் மண்ணை தொடுவதும் எடுப்பதும் கூடையில் போடுவதும் நடப்பதும் இழுவதும் மண்ணை கூடையோடு தண்ணீரில் போடுவதும் கூடையை நீந்தி எடுத்து வருவதுமாக என்னவெல்லாமோ கூலிக்கு பொருந்தாத செய்கைகளை செய்து கொண்டிருப்பார் தண்ணீரில் நீந்துவதே ஒரு பெருவிளையாட்டாகக் கொண்டிருந்தார் பெருமூச்சு விடுவார் தள்ளாடி நின்று கலங்குவார் மடியிலுள்ள பெட்டைத் தானும் தின்று பிறகு ஈவார் அனைத்தையும் கடந்த பரம்பொருள் மிகவும் எளிமையாகி வந்த தன்மையிலே உலகத்துச் சாதாரண மக்களோடு இய்ந்து பழகும் கூலியாளாக திருவிளையாடல் செய்தருளினார் வேலை வாங்குவோர் பெரும்புகையுமாக கரைப்பகுதிகளைப் பார்த்து வந்தனர் கரையினைச் சரிபார்த்துக் கொண்டு வந்த ஏவலாளர்கள் வந்தியின் பங்கு இனமும் அடைபடாதிருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு வந்தியின் கூலியால் யார் என்று வினவினர் தெய்வக்கூலியாலை பார்த்து தம்பி எல்லா பங்குகளும் அடைபட்டிருக்கின்றன உன் பங்கு மட்டும் ஏன் இனமும் அடைபடவில்லை காரணம் என்ன என்று கேட்டனர் அதற்கு விடையாக ஆலவாய் அண்ணால் கர்வத்துடன் ஏதும் பேசாமல் என்றார் வெள்ளம் அடுத்த கரையை இடித்து தள்ளிச் சென்றது அதைப் பார்த்ததும் கூலியால் ஏதும் செய்யவில்லை கூலியாளின் கட்டளை மயங்கிய பெரும்பாலர்கள் அடிக்க பயந்தனர் இவன் நின்று பித்தனா எத்தனா சித்தனா இந்த பேரழன் ஏன் கூலியாளாக வந்தான் இவனது உடலை பார்க்கும் போது கூலி குழைப்பவன் அல்ல என்றே தெரிகிறது வேலைக்கு முன்பே கூலி வேறு வாங்கிவிட்டான் வேலையும் செய்ய காணும் நம்மையும் மதிக்காமல் இருக்கிறான் இவனை பற்றி மனவரிடம் விண்ணப்பம் செய்வதே முறை என்று எண்ணிப் போயினர் பாண்டியன் முன் சென்று பணிந்து நின்று வேந்தே எல்லோரும் அவரவர் பங்கு கரை உடைப்பை அடைத்து விட்டனர் வந்தியின் கூலியால் மட்டும் இன்னமும் அடைக்கவில்லை அழகல் சிறந்த மேனியனாக அந்த கூலியால் ஒரு ராஜகுமாரனைப் போல் ஆடி பாடி ஓடி சாடி பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறான் வேலையைப் பற்றி கொஞ்சமும் கவலை கொள்வதில்லை ஐயனே சொக்கழகு கொண்ட அவனை கோலால் அடிக்க மனம் வரவில்லையே என்று செப்பினர் பாண்டியன் விரைந்தழுந்தான் மந்திரிமாருடன் வர வைகையின் கரையினை அடைந்தான் கரை சரியாக அடைபட்டு உயர்ந்திருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டே வந்து மகிழ்ந்தான் பார்த்து வரும்போது இடையே வந்தியின் பங்கு அடைபடாமல் இருப்பதையும் அழுத்தம் சுறையையும் வெள்ளம் கரைத்து இடித்துச் செல்வதையும் கண்டான் கடும் கோபம் கொண்டான் பாண்டியன் இக்கரை அடைப்பவன் எங்கே என்று சீறினான் மன்னன் சினம் கொண்டு பயந்த கோலாளர் பரம்பொருள் கூலியாரின் கைகளை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்தனர் இவனே வந்தியின் கூலியாள் என்று கூறி மன்னவன் முன்பு நிறுத்தினர் ஹரிமர்தன பாண்டியன் கூலியாளைக் கண்டு கோபித்தான் தன் பொற்பை கையிலெடுத்து அண்டபெண்ட சராசரங்களிலும் சமஸ்தோகங்களையும் சஜீவ நிர்ஜீவ வஸ்துக்களையும் தனது பெருந்திருமேனியாகக் கொண்ட இறைவன முதலிலே ஓங்கி ஓர் அடி கொடுத்தான் உடனே அனைத்துள்ளும் நிறைந்த சோமசுந்தர பெருமான் கூடையுடன் மண்ணை கரை உடைப்பிலே கொட்டுவிட்டு மறைந்தருளினார் இறைவன் முதலே பட்ட அடி எங்கும் பட்டது பாண்டியன் முதிகளும் மந்திரிமார் முதலிலும் வீரர் முதிகளும் ஏவலாளர் முதலிலும் அரசியாரர் முதலிலும் ராஜகுமாரர் முதலே எல்லாமும் பட்டது ஐம்பெரும்பூதங்களெல்லாம் ஈரேழு பதினாலு பூனங்களெல்லாம் பிரம்ம விஷ்ணுவாதி இந்திரதேவர்கள் மேலும் அவ்வடிபட்டது அடிபட்ட அனைத்தும் கலைஞன கூடல் பெருமானின் திருவழியாளர் விளங்கியது திருமேனியிலே பெரும்படிப்பட்டதும் ஒரு கோடி மண்ணை கொட்டி ஒழிப்பை நிருப்பி கரையை கட்டி உயர்த்திய பின் மறைந்த இறைவனது அரும்பான்மையைக் கண்ட மன்னது கோலாளர் வந்திக் கழிவியிடம் சென்று வேந்தரிடம் வருக என்று செப்பினர் அரசனது ஆணையாளர் சொல் கேட்ட கேள்வி பயந்தால் பாண்டியனால் என்ன துன்பம் முடியுமோ என்று கவன்று சோமசுந்தர பெருமானை வேண்டி துதித்தாள் அச்சமயத்தில் வானத்திலிருந்து சிவகணத்தவர் ஒரு விமானத்துடன் இறங்கினர் அம்மையிர் வருக என்று வந்தியாரை விமானத்தில் அமர்த்திக் கொண்டு சிவலோகம் சென்றனர் அப்போது தேவர்கள் பூமழை பொழிந்தனர் இன்னிசை முழுங்கியது வேதநாதம் ஒலித்தது நலந்தேறிய நிகழ்ச்சிகளையெல்லாம் கண்டு வியந்து ஓர்ந்த ஹரிமர்தன பாண்டியன் மனத்தில் சந்தேகம் கொண்ட நின்றான் அச்சமயம் மண் சுமந்து கூலிக் கொண்டு அக்கோலால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பிரான் வானத்தில் நின்று அனைவரும் கேட்கும் செங்கோல் பாண்டியா உன் பொருள்கள் அனைத்தும் அறவையிலே தொகுக்கப்பட்டு தூய்மையாக விளங்கியவை அவை அனைத்தும் நமக்கும் நம்முடைய மையான்பர்களுக்கும் வாதவூரன் பக்தியுடன் கொடுத்தான் அத்தன்மையை உணரமாட்டாத நீவனை மிகவும் துன்பப்படுத்தினாய அது கண்டுபுறாது நாம் நரிகளை பரிகளாக்கினோம் பரிகளை மீண்டும் நரிகளாக்கினோம் மறுதினமும் வாத ஊரனைக் அது பொறுக்காது நாம் வைகையில் வெள்ளம் பெருகச் செய்தோம் வந்தியின் கோலிக்காரனாகவும் வந்தோம் பிட்டு உண்டோம் பிறம்படிப்பட்டோம் இவ்வளவும் நாம் செய்தது திருவாதவூரன் பொருட்டாகத்தான் வாதவோர் வேதியன் தன்மையை நீ சற்றேனும் அறிந்து கொள்ளவில்லை அவன் எம்மிடம் பக்தி வைத்துச் செயல்புரிந்ததாலே உனக்கு இருமையின்பத்தையும் ஒருங்கே தேடி வைத்த பெருந்தகையாவான் அவன் எல்லா வகையை பற்றையும் விட்டு ஒழித்தவன் வாதவூரனை அவனது விருப்பத்தின் படிக்க நடக்குமாறு விட்டு விடுக நீயும் கனமதுர நீழ் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு வாழ்ந்திருப்பாயாக என்று எம்பியருளினார் பெண்ணிலிருந்து வந்த தெய்வ திருமொழி கேட்ட பாண்டியன் அரிமர்தனின் பயமும் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டான் சோமசுந்தர பெருமானது மெய்யென்பரான வாதவூரர் எங்கே என்றான் தானே தேடிச் சென்றான் இறுதியாக முதுலேஸ்வர் சன்னதியில் சிவயோகத்தில் ஆழ்ந்திருந்த மாணிக்க வாசக பெருமானைக் கண்டான் அவரது அடிகளில் விழுந்து வணங்கினான் பரமசிவபக்தரே எனது தாழ்ந்த அறிவின் காரணமாக தங்கள் திருமேனிக்குத் தேங்குகள் பலகழித்தேன் தாங்கள் பெரும் தகுதியும் மிக உயர்ந்த நிலையையும் அறியாது நான் செய்த பொல்லாங்குகளையெல்லாம் பொறுத்தருள வேண்டும் புண்ணியனே என்று கூறி இறங்கி வேண்டி நின்றான் மாணிக்க வாசகப் பெருமானது மண்டபத்திலே அருள் ஜோதி தோன்றியது புன்னகைப் போத்தவாறு சிவலீலா பூதியை விளக்கியருளினார் சிவானுபூதிச் செல்வராம் மாணிவாசகர் பின்னர் சிவபெருமானது மகாதேவ சதாசிவத்தன்மையை விளக்கிவிட்டு அவரது ஞான ஆகாசமாக விளங்கி நிற்கும் பொன்னம்பலமான தில்லையெம்பதிக்கு வருமாறு அடியேனுக்கு ஆணையிட்டு அருளியுள்ளார் ஆதலால் அடியேன் அங்கே போக வேண்டும் என்னை விடுவிப்பீராக என்று அரிமர்தன பாண்டியனிடம் கூறிவிட்டு சோமசுந்தரப் பெருமானை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தெல்லையை திருப்பதி நோக்கி புறப்படலானார் பாண்டியனும் சிறிது அவரை பின்தொடர்ந்து சென்றான் பின்னர் அவரது திருவடி தொழுது விடைபெற்றுத் திரும்பினான் ஹரிமர்தன பாண்டியன் திருக்கோயிலுக்குச் சென்று சோமசுந்தரப்பெருமானை தரிசித்து வணங்கி தானும் அடிக்குமாறு முதுகிக் காட்டியருளி எழுந்தருளி வந்த தன்மையைப் போற்றிப் பரவினான் அன்று தொடங்கிப் பலவகை திருப்பணி பூஜை திருவிழாக்கள் ஆகியவற்றை மிகுந்த சிறப்புடன் சேவித்து அன்பும் அருளும் இன்பமும் நிரம்பிய நல்லாட்சி புரிந்து வந்தான் அரிமர்தன பாண்டியன் அறநெறி பறிப்பி செங்கோல் ஊற்றுகின்ற நாளிலே அவனது தவப்பயனே போன்று ஜகநாதன் என்ற நட்புதல்வனை பெற்று மகிழ்ந்தான் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு சிவலோகம் சேர்ந்தான் அரிமர்தன பாண்டியனது குமாரன் சகநாத பாண்டியனுக்கு பின்னர் வீரபாகு தொடங்கி ஒன்பது பாண்டியர்கள் ஆலவாயை ஆண்டு சென்றனர் அவர்கள் வழிவந்த கூன் பாண்டியன் நாட்டை அப்போது ஆண்டு வந்தான் நடுமாறனான கூன்பாண்டியன் பூஜபல பராக்கிரமத்தால் மிகவும் புகழ்பெற்று விளங்கினான் சேர சோழவேந்தர்களைப் போரிலே வென்று முத்தமிழ் நாடுகளையும் ஒரு குடை கீழ் ஆண்டு வந்தான் சேரவேந்தன் பொன்மணி குயல்களையும் அழகான பெண்டிர்குலாத்தையும் கொடுத்து தனது நாட்டை மீட்டுச் சென்றான் சோழவேந்தன் தனது எழுமகளாகிய மங்கையர்கரசியை பாண்டியவேந்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்து தன் வளநாட்டை திரும்ப பெற்றான் மங்கேற்கரசிக்குச் சேதனமாக ஏராளமான செல்வங்களையும் ஆடை ஆபரணங்களையும் நன்செய்களையும் ஷேடியரையும் வழுதி மகிழும் வண்ணம் கொடுத்தான் சிறந்த குணமுடையவரும் சாஸ்திர ஞானத்திலே சிறந்து விளங்கியவருமான குலச்சிரையார் என்பவரையும் உடன் அனுப்பித்தான் கூன் பாண்டியன் குலச்சிரையாரை தனது பிரதம மந்திரியாக அமைத்துக் கொண்டு நாட்டை பரிபாலித்து வந்தான் முன் செய்த பயன்போலும் பாண்டியனது உடலில் கூன் இருந்தது போலவே உள்ளத்திலும் கூன் உண்டாயிற்று வைதிகச் செயவ மார்க்கத்தை கைவிட்ட நெடுமாறன் சமணனாகிவிட்டான் மன்னன் இவ்வழி அவ்வழி மக்கள் என்பது மெய்யாக பாண்டியன் ஆறுகத மதம் சார்ந்ததும் பாண்டிய நாடு முழுவதும் சமண இருளில் மூழ்கியது விபூதி சாதன மார்க்கமாகிய சைவ மதமும் மோட்சத்தை அடைவிக்கும் தவணியும் வேத ஒழுக்கமும் குன்றி மறைந்துவிட்டன நாடு முழுவதும் பரித்தலையும் பாயுடையும் பாசிப்பல்லும் உரி கமண்டலமும் மயிர்பீலியும் அத்தீநாத்தி மந்திரமும் மலிந்தன மூதேவியை நிகழ்த்த சமனம் எங்கும் பரவி தங்கியது குன்பாண்டியது மனைவியான கல்பில் சேர்ந்த மங்கையர்கரசியும் குணம் சேர்ந்த மந்திரிய குலச்சிரையாரும் மனம் புழுங்கினர் சிவபெருமானது திருவடிகளை தியானம் செய்து வந்தனர் மங்கையர்கரசியாரும் குலச்சிரையாரும் பெரும் கவலை கொண்டு திருக்கோயில் சேர்ந்து சோமசுந்தர பெருமான் திருமுன்னு வணங்கி எம்பெருமானை பாண்டியன் நாட்டில் சமனக்கலை மண்டிக் காடாகிவிட்டது மீண்டும் வேத மார்க்கம் செய்ய அருள் புரிபவர் யாரோ கடவுளே கொடிய சமணவலையிலே அகப்பட்டு உழலும் மறிவேழ்ந்த மன்னனுக்கு நல்லறிவு நன்னெறியில் திருப்பி அருள வேண்டும் என்று முறை செய்து வேண்டினர் அதுசமயம் தில்லிப் பகுதியிலிருந்து க்ஷேத்ராடனம் செய்து கொண்டு ஒரு அந்தனன் ஒருவன் சோமசுந்தரப் பெருமானை தரிசிக்கும் பொருட்டு அங்கே வந்து சேர்ந்தான் பாண்டிமாதேவியும் மந்திரியாரும் அவ்வந்தனனைக் கண்டு மறியவரே எங்கிருந்து வருகிறேன் என்று சோழவேந்தன் அரசு ஓற்றும் காவிரி நாட்டில் வருகிறேன் என்றான் ஏதேனும் அங்கு விசேஷம் உண்டோ என்று வினவினர் இருவரும் சிவநேசனான அவ்வேதியன் விசேஷம் உண்டு உண்டு சீகாயிப்பதியிலே அந்தனர்கள் தோன்றலான சிவபாத ஹிருதயருக்கும் அவரம் இல்லாள் பகவதி அம்மையாருக்கும் தவப்பயனாக ஒரு புதல்வர் அவதாரம் செய்துள்ளார் மூன்று வயதில் ரிஷபாருடனான சிவபெருமானை தரிசித்து உம்மையம்மையாரின் கையால் ஞானப்பால் வாங்கி விண்டார் ஆகையால் இளம் வயதிலேயே சிவஞானம் கைவரப்பெற்றவர் சிவஞானத்துடன் சம்பந்தம் கொண்டதாலே திருஞான சம்பந்தர் என்ற திருநாமம் பெற்று விளங்குகிறார் சத்யஸ்வரூபமான ஞான சரஸ்வதி அருளால் அருமறைகளை எல்லாம் அவர் அருண் தமிழ்ப்பாடலாக இசைத்தருள்கிறார் வேதவிழிப்பொருளை வடித்தெடுத்து சிவமனம் கமழும் தெய்வத் தமிழ்ப்பாடலாக சிவக்ஷேத்திரங்கள்தோறும் சென்று பாடி பாடி பெருமானுக்கு பக்தி மாலை சுட்டி விளங்குகின்றார் அவர் மேலும் சிவபெருமான் திருவருளால் பொன் தாளம் முத்துச்சிவிகை திருச்சின்னம் முத்துப்பந்தல் முதலானவை பெற்றுள்ளார் திருவீழிமை எளிப்பதியில் படிக்காசு பெற்றார் திருமறைக்காட்டில் வேதங்கள் வழிபாடு செய்த திருக்கோயில் கதவு அடைபடுமாறு பாடி அருளினாா் பற்பல அற்புதங்கள் நிகழ்த்தி சிவப்பதிகளிலே சென்று திருப்பதி பாடிவரும் ஆளுடைப்பிள்ளை சோமசுந்தர பெருமானை தரிசிக்கும் பொருட்டு உங்கள் பாண்டி வருவார் என்று மகிழ்ச்சி பங்க கூறினான் அந்த நாளன் முழிந்ததை கேட்ட பாண்டியன் தேவியாரும் மந்திரியாரும் அப்போதே சிவானந்த மூழ்கினர் உடனே ஸ்ரீகாழிப்பதிவாய் திருஞான சம்பந்தருக்கு விண்ணப்பவலை ஒன்று எழுதி அவ்வந்தனன் கையிலே கொடுத்து அனுப்பினார்கள் அரசியாரும் அமைச்சரும் சிவபெருமானை வணங்கி அரண்மனை சென்றான் விரைந்து சென்ற அந்த திருஞான சம்பந்தரை வேதாரண்யக் கஷேரத்தில் கண்டு வணங்கி ஆலவாய்ப்பதியிலிருந்து தான் பெற்ற ஓலையை காட்டினான் ஸ்ரீகாழிப்பிள்ளையார் ஆலவாய்க்கு எழுந்தருளி சமண இருள் போக்கி பாண்டிய மன்னனுக்கு விபூதி தந்து நாட்டினையே திருநீற்று ஒளியில் விளங்கச் செய்ய வேண்டும் என கண்டிருந்தது ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட எழுந்தருளினார் அது சமயம் இருந்த நாவுக்கரசர் பார்த்து ஆஹா இது முறையல்ல நீர் குழந்தை சமணர்கள் பழிபாவத்துக்கு பயப்படாதவர்கள் அங்கே போக உமக்கு இப்போது நாளும் கோலும் சரியாயில்லை என்று கூறி கேட்ட திருஞான இறைவன் திருவழுவால் சமணர் தந்த கொடுந்துன்பங்கள் அனைத்தையும் தப்பி வந்த அன்பார்ந்த அப்பறே நாளும் கோளும் சிவபெருமானின் ஆணை வழி நடப்பன எம்பெருமான் திருவருள் காக்கும் என்று மொழிந்து கோளரு பதிகம் பாடி புறப்பட்டார் முத்துப்பந்தலின் கீழ் முத்துச்சிவிகையின் மேலே ஏறிச் சென்றார் வழிகளில் உள்ள சிவஸ்தலங்களை தரிசித்து தேவாரப்பதிகங்கள் பாடிய வண்ணம் சோழ நாடு தாண்டி பாண்டி நாற்றினை அடைந்தார் ஆலவா எம்பதியை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் ஞானசம்பந்தரின் முன்னே செல்லும் பரிவாரங்களில் திருச்சின்னம் போதுவோர் பரகமயக் கோளறி வந்தான் சமன இருள் கெட உதித்த ஞானபானு வந்தான் என்று பன்முறை கூறிச் சென்றனர் அந்த ஆரவாரத்தை கேட்ட சமணர்கள் நேரில் வந்தார்கள் உங்கள் கடவுளை கும்பிட வந்தால் வெற்றி சின்னம் இதற்கு வேண்கர்வம் எதிர்க்கு நீங்கள் எந்த சமயத்தார்களை வெற்றி கொண்டீர் என்று சொல்லி சிவனடியார்களை தடுத்தனர் சீகாய் பிள்ளையால் அந்த சிறு தடையை எளிதையை விலக்கிவிட்டு ஆலவாய் திருநகரை அடைந்து சோமசுந்தரப்பெருமானின் திருக்கோயில் புகுந்தார் அம்மையப்பரை தரிசித்து உடல் குளிர உளம் குளிர பன்முறை வலம் வந்தார் சிவானந்த நகதியில் அழுந்தவராகி காமனைக் தேவனே அடியேன் அமனர்களோடு வாது செய்ய வலிமையை பெறுமாறு திருவருள் பாதிக்க வேண்டும் என்று திருப்பதிகம் பாடி வேண்டி திருவருள் பெற்று திருக்கோயிலிருந்து வெளிவந்த சிறுஞான சம்பந்த பிள்ளையாரை வாசிக முனிவர் என்ற தவப்பெரியார் எதிர்கொண்டு தமது திருமலத்தில் எழுந்தருமாறு வேண்டிக் கொண்டார் ஞானசம்பந்தரும் உடன்பட்டு அம்மளத்தில் தங்கினார் பகற்பொழுது திருவமுதி செய்தருளினார் அன்றிரவு சைவ சமயத்திடம் பகைமை கொண்ட சமணர்கள் தீய காரியம் செய்தனர் அபிசார ஹோமம் செய்து அக்னி தேவனை அழித்து எங்கள் பகைவன் தங்கியிருக்கும் இடத்தே உண்டு வருக என்று ஏவினா் ஆனால் அக்னிதேவன் அஞ்சி நின்றான் ஆகவே சமணர்களே தங்கள் கையில் தீயெடுத்துச் சென்று வாகீசமளத்திலே வைத்தனர் நெருப்பு பற்றியது புகைந்தெழுந்தது அது கண்ட சிவனடியார்கள் திருஞானசம்பந்தரிடம் சென்று தெரிவித்தனர் பிள்ளையார் வேந்தியை நோக்கினார் அக்னியே சமணர்களது பொய்மொழியை ஏற்றுக்கொண்டு சத்திய வேத மார்க்கத்தை கைவிட்ட குன்பாண்டியனைச் சென்று பற்றுக என்று பணித்து அருளை சோமசுந்தரப்பெருமான் மீது பதிகம் பாடி விடுத்தார் தீவுடனே மடத்தை விட்டகன்று குன் பாண்டியனைச் சேர்ந்து சுரநோயாகப் பற்றியது வெப்பத்தால் பாண்டியன் அந்த கலன்கள் பொறிந்து துகள்பட்டன மாலை தீந்தது படுக்கை சருகாகிவிட்டது பாண்டியன் பதைப்பதைத்துப் போனான் தலைவன் நிலை பாண்டிமாதேவி மங்கையர்கரிசி அமைச்சர் கொலச்சிறை பெரிதும் மனம் தளர்ந்தனர் மருத்துவ நூல் அழைத்துச் சிறந்த மருந்துகள் கொடுக்கச் செய்தனர் மணிமந்திரம் ஔஷதம் இதிலும் கட்டுப்படவில்லை கடுஞ்சுறம் வரவர வளர்ந்து கொண்டே இருந்தது பிறகு சமணர்களை அழைத்துக் கொண்டு வந்தனர் அவர்களும் தங்கள் தபோபலத்தைக் கொண்டும் மருந்துகளைக் கொண்டும் சிகிச்சை செய்து பார்த்தனர் பாண்டியன் வெப்பநோய் கொஞ்சமும் தனிந்தபாடில்லை இரவு கழிந்தது பொழுது விடிந்தது மங்கேற்கரசியாரும் குலச்சிரியாரும் பாண்டியனை நோக்கி காலபாசம் போன்ற இச்சுடுநோய் திருஞான சம்பந்தரால் தீருமேயலாது வேறெவராலும் தீராது என்றனர் சவணசார்புடைய வேந்தனோ நீங்கள் சொல்லும் சைவர் திருநீரணிந்து என்னை காணல் அடுக்குமா என்று வினவினான் தலைவரே எப்படியாவது நோய்த் தீர்ந்து தாங்கள் உய்ய வேண்டுமல்லவா என்று அவர்கள் சொன்னதும் நல்லது அவரை இங்கே வரவழியுங்கள் என்றான் மன்னன் பாண்டியன் சம்மதம் தெரிந்த அமைச்சர் குலச்சிரையார் எல்லையற்ற உவகை கொண்டார் ஆலவாய் நகரை திருவிழா தோன்றச் செய்தார் மங்களச்செயல்கள் மகாநகரம் எங்கும் அறிந்தன குலச்சிரையார் பிள்ளையார் எழுதருளியிருந்து விளங்கிய திருமணம் சேர்ந்து ஞான அமிர்தத்தைக் கண்டு மகிழ்ந்தார் பாண்டிமாதேவியாரும் வணங்கி ஒருபுறம் நின்றிருந்தார் குசல பிரசனங்கள் முறையே ஆன பிறகு அமைச்சரும் அரசியாரும் சேர்ந்து இன்றைய தினம் உங்களது திருவருளால் சமணர்கள் அழியுமாறும் பாண்டி நாடு திருநீற்றால் உய்யுமாறும் மன்னவன் உடலிலேயே கொடிய சுரம் கண்டுள்ளது வெப்புநோயை நீர்தாம் தீர்த்தொருள வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டினர் திருஞான சம்பந்தரம் அங்கனமே செய்ய தமது முத்துச்சிவிகையின் மேல் ஆரோக்கணித்து மாறனின் திருமாளிகைக்குச் செல்வாரானார் வாசல்கள் தோறும் தூபம் மங்களவேலக்கு பூரண கும்பங்கள் முதலே என வைக்கப்பட்டிருந்தன இன்னிசை முழங்க காழிப்பிள்ளையார் பாண்டியன் முன்பு சென்று ஒரு ரத்னாசனத்தை மேல் அமர்ந்தார் கூன் பாண்டியன் தெரிஞ்சான சம்பந்தரை பார்த்தான் காழிப்பிள்ளையாரது திருப்பார்வைப்பட்டதால் பாண்டிய மன்னன் சற்றே தெளிவு பெற்றான் இந்தப் பாவியனுடைய பிணிபோக்கி ஆட்கொண்டு அருளுகை என்று வேண்டிக் கொண்டான் பார்த்து பாண்டியன் முடிந்ததைக் கேட்ட அருகிலிருந்த சமணர்கள் கலை வல்லோனே தங்களது வலப்பக்கத்து நோயை இவரும் இடப்பக்கத்து நோயை நாங்களும் தீர்க்கும்படியாக ஆணையிடுவாயாக என்று சொல்லினர் வேந்தன் சம்மதம் தருவதற்கு முன்னதாகவே தங்கள் மயிர்ப்பீல்களை கையில் எடுத்துக் கொண்டு சொல்லி இடப்புறத்தை தடவத் தொடங்கினர் கமண்டல தெளித்தனர் ஆனால் நோய் பல மடங்கு சமணர்கள் கர்வம் ஒடுங்கியது வெட்கமடைந்து வரிதே நிறந்தனர் திருஞான சம்பந்தர் மானனது விண்நோய் தீர்க்கும் பொருட்டாக தமது பையிலிருந்த திருநீற்றை கையில் எடுத்தார் அவர் எடுக்கும்போதே சமணர்கள் மாய நீர் இது என்று கூறி மறுத்தார் உடனே காழிப்பள்ளியும் அதை போட்டுவிட்டு ஆலவாய் அண்ணலின் திருமடைப்பள்ளியில் உள்ள சாம்பலை அள்ளி எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று மொழிந்தார் வேந்தனது ஏவலர் உடனே சென்று அள்ளி கொண்டு வந்தனர் அதனை தன் கையிலே பெற்று மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று தொடங்கும் திருநீற்று திருப்பதிகம் ஏம்பி கூன் பாண்டியனது வலப்பக்கத்திலே திரு ஆலவாயான் அதனைத் தலைவினார் வலப்பக்கத்து வெண்ணோய் ஓடி மறைந்தது பனிநீர் குழைத்த சந்தனம் பூசியது போன்ற குளிர்ச்சி அடைந்தது ஒருபுறம் தன்மையும் மகிழ்ச்சியும் கொண்ட பாண்டியன் காப்பள்ளையை பார்த்து பெரியவனே இந்த ஜுரம் பொறுக்க முடியாதது பொறுக்க முடியாதது சமணர் சார்பான குற்றத்திலிருந்து நீங்கி எளியன் உய்தி பெற வேண்டுமானால் இடப்பக்கத்து நோயையும் தாங்களே நீக்கிய வேண்டும் என்று மிகவும் இறங்கி வேண்டிக் கொண்டான் சிறுஞான சம்பந்தனும் சோமசுந்தர பெருமானை உளத்திருத்தி விபூதியை அடுத்து தமது திருக்கையால் இடப்பக்கத்திலேயும் பறிவுடன் தழுவிக் கொடுத்தார் உடனே பாண்டியனது நோய் தீர்ந்ததோடு நிமிர்ந்தது கொடுமை நீங்கிய உடல் பெற்ற பாண்டியன் புதுமெருகு பெற்றவனாகத் துளங்கினான் அதனால் முன்பு குன் என அவலம் எய்தியவன் சவுந்தர்யபாண்டியன் எனும் பெயர் பெற்றான் சிறுஞான சம்பந்தருடைய கடாட்சத்தாலும் ஸ்பர்சத்தாலும் திருமொழிகளாலும் நன்கு தெளிவு பெற்ற பாண்டிய மன்னன் அவரது தளர் அடிகளில் வீழ்ந்தான் அவரிடமிருந்து பஞ்சாட்சர மகாமந்திரத்தை உபதேசமாகப் பெற்றான் திருவிளக்கம் பெற்றதாலே சமண விடுத்தான் பழைய வைதிக சைவ நெறியைப் பற்றி புண்ணியசீலன் ஆனான் சமணரைக் கழுவு ஏற்றியது சௌந்தரிய பாண்டிமாதேவியான மங்கேர்கரசியாரமும் அமைச்சர் குலச்சிரையாரும் திருஞான சம்பந்தரின் சேவடி வணங்கினர் எமது வேந்தனது கடும்சுரத்தையும் குணையும் ஒருங்கிய போக்கியருளினீர் மற்றும் ஒரு பெரும் குறை உள்ளது அதனையும் போக்கியருள வேண்டும் பாண்டிய நாடு முழுவதும் சமணக்காடு மண்டி வளர்ந்துள்ளது அதனையும் வெட்டி களைந்து அருள வேண்டும் என்று பணிந்து வேண்டினர் திரு ஆலவாயுடையாரது திருவுள்ள குறிப்பை அறிந்து கொள்வோம் என்று மொழிந்து பாண்டிமாதேவியாரோடும் குலச்சிரையாரோடும் திருக்கோயிலை அடைந்தார் சம்பந்தர் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி விட்டு சோமசுந்தரப் பெருமானை தரிசித்து வணங்கினார் ஆலவாய் சுக்கநாதா உடலை வருத்திக் கொண்டு வஞ்சகம் பெருகத் தவம் புரிந்து கொண்டு திரிகிறார்கள் சமணர்கள் இம்மையும் மறுமை பயன்களையும் சதுர்வேதங்களையும் வேள்விகளையும் நிந்தனை செய்து உயர்கின்றனர் அவர்களை தண்டிக்க எம்பெருமான் திருவுடன் புரிதல் வேண்டும் என்று பரிவுடன் வேண்டிக் உடனே சோமசுந்தரப்பெருமானும் ஆகாசவாணியாக அன்புடையீர் உங்கள் கருத்துக்கு யாம் உடன்பாடு கொண்டுள்ளோம் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் சமணர்கள் தோல்வி பெற தகுந்தவர் ஆகையால் நீங்கள் பாண்டியன் சபையை அடைந்து சமணர்களை அழித்து வாதம் புரியுங்கள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் அதன் விளைவாக கழிவில் ஏறி இறந்து விடுவார்கள் என்று மொழிந்தருளினார் இதனை கேட்ட திருஞான சம்பந்தர் தமது திருமணத்துக்கு எழுந்தருளினார் மங்கையற்கரசியாரும் மந்திரியாரும் தங்கள் தங்கள் மனை ஏகினர் மறுதினம் முடிந்ததும் பாண்டிமாதேவியாரும் பேரமைச்சரும் சமணரை வெல்வதற்கான வழித்துறைகளை ஆராய்வாராயினர் பின்பு திருஞான சம்பந்தத்தை வழங்கி பாண்டியன் சபைக்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் வேந்தனை நோக்கி பணிந்து செங்கோவேந்தே நமது பாண்டிய நாடு கருத்த சமன காடு வளர்ந்துள்ளது அந்த காட்டு மரங்களை வேரோடு தூரோடு களைந்து எரிந்து திருத்த வேண்டும் அப்போதுதான் சைவ பெயர் தழித்து ஓங்கி வளரும் என்று கூறினர் அதை கேட்ட அரசனும் அனுமதி வழங்கினான் பாண்டிய நாடு காலம் இதுவே என்று சோமசுந்தர பெருமான் திருவருளை சிந்தித்தவாறு அங்கே இருந்தவுளினார் சம்பந்தர் சமணர்கள் தங்கள் எல்லத்திலேயே இடியுண்டனர் அவர்களுடைய மனைவியரும் மக்களும் கோபத்துடன் நோக்கி பாண்டியனது சுதத்தை போக்க ஆற்றமாட்டாது ஒரு சிறுபிள்ளையிடம் தோற்றுப்போனீர்களே அதனால் அருக கடவுள் அடியார் அனைவருக்குமே பழியை உண்டாக்கிவிட்டீர்களே பாண்டியனும் சாம்பர் பூச்சி சமயத்திலே சேர்ந்து கொண்டு பாம்பனி கடவுளை பணியத் தொடங்கிவிட்டான் சமண சமயத்தை அவமதித்து விட்டான் என்று இடித்து உரைத்தனர் அவர்கள் சொல்லியதையும் கேட்டுக்கொண்டு சமணர்கள் சீகாயப்பிள்ளையுடன் வாதம் செய்ய கிளம்பினர் அவர்களது மனைவிமார் நீங்கள் ஏற்கனவே பெற்ற வெற்றி போதும் போக வேண்டாம் என்று தடுத்து பார்த்தனர் தாங்கள் கண்ட தீக்கனவை பற்றி சொல்லினர் சொல்லி தடுத்து நிற்க பார்த்தனர் மீறிச் சென்ற அழிவு காலத்தை நெருங்கிய சமணர்கள் எதையும் பொருட்படுத்தாது துணிந்து சென்றனர் இடையிலே எத்தனையோ பொல்லா சகுனங்கள் தோன்றி மறித்தன அதையும் அலட்சியம் செய்த சமணர்கள் நகர்ப்புறத்திலே சென்று ஓரிடத்தில் கூடினர் வெல்லும் வழிபற்றி சிந்தித்தனர் பாண்டிய மன்னனை கண்டு சொல்லி அவனது உத்தரவு பெற்று பகைவனை வாதினால் வெல்வோம் என்று தமக்குள் முடித்துக் கொண்டனர் பின்னர் ராஜசபையை நோக்கி செல்வாராயினர் அதுசமயம் சிறுஞான சம்பந்தரம் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வழங்கிவிட்டு திருமணம் வந்து கொண்டிருந்தார் சமணர்கள் அவரை இடை நிறுத்தி திருப்பினர் சமணர்கள் பின்தொடர காழிப்பிள்ளையார் பாண்டிய சபையை அடைந்தார் பாண்டியன் காட்டிய அரியணை மீதேறி போல அருளொளி வீசிய வண்ணம் அமர்ந்தார் பெற்ற திருஞான சம்பந்தரைக் கண்ட சமணர்களுக்கு பொறுக்க முடியவில்லை ஆதலால் பிள்ளையாரை நோக்கி அவரையும் ஒரு சிறு பிள்ளையாகவே மதித்து மழைய மொழி பாலகனே காக்க ஏற பழம் விழுந்தது போலத்தான் உன் கதை நீ அவ்வளவுக்கு மந்திரசக்தி படைத்தவனா நீ கர்வம் கொள்ள வேண்டாம் நீ சிந்திய சாம்பலம் சொன்ன சிறு சொற்களும் மருந்தும் மந்திரமாக ஆகுமா என்னவோ பாண்டிய நோய் தீர்ந்துவிட்டதாதலால் உங்களது மந்திரத்தை ஒரு பனைவோலையிலே எழுதுங்கள் மற்றொரு பனைவோலையில் எமது மந்திரத்தை எழுதுகிறோம் இந்த இரண்டு ஏடுகளையும் நெருப்பிலே போடுவோம் வெந்த ஏடு தோல்வியுற்றது என்றும் வேகாத ஏடு வெற்றியுற்றது என்றும் முடிவுகொள்வோம் இந்த வாதத்தை சிவப்பதிகளில் செய்யலாகாது ஏனெனில் அவனும் நடுநிலையை தவறி எமக்குக் கேடு செய்யலாம் ஆதலால் ஊர்ப்புறத்தே சென்று வாதம் செய்வோம் என்று சொல்லி வாது திருஞான சம்பந்தரும் சௌந்தர்ய பாண்டியனும் ஒப்புக்கொண்டனர் சமணர்கள் முன்னே சென்றனர் மதுரைக்கு கிழக்கே சென்று ஒரு பெரிய குழி வெட்டி தீமூட்டினர் தீமூட்டிக்கொண்டே ஞனசம்பந்தரை இழித்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சிவனடியார் பதினாறாயிரம் பேர்கள் சூழ்ந்து வர பிள்ளையும் அங்கே வந்து எழுந்தருளினார் மாறனும் பாண்டிமாதேவியும் பிரதம மந்திரியும் அவர் சென்றனர் தாங்கள் முயன்று பயின்று பல்வேறு மந்திரங்களை எல்லாம் பச்சை ஏடுகளிலே எழுதி ஒருங்கே சென்று அவற்றையெல்லாம் தீயிலிட்டார்கள் தமிழர்கள் எட்டாயிரம் பேர்கள் எழுதிய அந்த ஏடுகள் எல்லாம் தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி ஒழிந்தனர் அது கண்ட சமணர்கள் மனம் புழுங்கினர் சுற்றி இருந்தோர் சிரித்தனர் ஞான சம்பந்த தாம் பாடியருளே தமிழ்மறை திருமுறைச் சுவடியை எடுத்து கயிறுட்டுப் பார்த்தார் தாம் அன்று அருந்துமாறு சிவஞானப்பால் அவருடைய உமையம்மையின் திருநாமமுடைய போகமார்த்தப் பூன் மூலையாள் என்ற பாடல் ஏடு கிடைத்தது அதனையே எடுத்து தீயிலிட்டார் அத்திருத்தேவாறு ஏடு தீயினிடையே பசுமையாக இருந்தது மாறனும் தேவியாரும் மந்திரியாரும் அங்கு கூடியிருந்த ஏனையோரும் வியந்து மகிழ்ந்தனர் திருஞான சம்பந்தரை புகழ்ந்து பாராட்டு அளவில இன்பமடைந்தனர் பின்னர் பிள்ளையாரும் தாம் நெருப்பிலிட்ட ஏற்றினை திரும்ப எடுத்து தமது சுவட்டிலே சுவடியிலே வைத்து கட்டியவாறே பாண்டியனை பார்த்தார் சமணர்கள் சத்தியத்தையும் நாணத்தையும் ஒருங்கி கைவிட்டனர் அங்கு குழுமியிருந்தோர் சிரித்ததனால் அவர்களுக்கு பொறுமை இழந்துபட்டது பேர் ஆர்வாரம் செய்து கொண்டு மறுபடியும் காயப்பிள்ளையாரை பார்த்து எங்கள் மந்திரம் எழுதப்பட்ட எட்டாயிரம் பச்சை ஏடுகளும் எரிந்து சாம்பலாகியிருக்கும் போது உமது ஏடு மட்டும் எரிந்துவிடாமல் அப்படியே இருந்தது நீர் அக்னியை கட்டி ஏதோ மாயம் செய்து விட்டீர் ஆதலால் உமது ஏட்டையும் எங்கள் ஏடுகளையும் நதியின் நீரிலே இடுவோம் எவர் ஏடு எதிர்த்து செல்கிறதோ அவர் வெற்றி பெற்றவராவார் வெற்றி பெற்றவருக்கு தோல்வி கண்டவர் என்றென்றும் குற்றையவல் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதை கேட்ட ஞான சம்பந்தர் குற்றையவல் செய்யும் அடியார்கள் நமக்கு பதினாறாயிரம் பேர்கள் உள்ளனர் அவர்களே போதுமானவர் சிவபெருமானை இகழ்ந்த கொடியவர்களாகையால் உங்களுக்கு தகுந்த தண்டனை இது அல்ல சிவபெருமான் திருவர்களால் யாம் வெற்றியடைந்தோமாயின் உங்களை எல்லாம் கழிவில் ஏற்றுவோம் என்று கூறினார் சமணர்கள் அதற்கு ஒப்புக் கொண்டனர் அறிந்த அமைச்சர் குலச்சிரையார் பலர் தச்சர்களை வரவழைத்து நீண்ட மரங்களில் சோழ வடிவமான கழுக்களை செய்து அவற்றையெல்லாம் கொண்டது மன்னவன் முன்வைத்தனர் ஸ்ரீகாழி பெருமான் சமணர்களை பார்த்து இப்பொழுதுதாயினும் நீங்கள் வாதம் புரிவதை வெட்டுவிடுங்கள் விபூதி ரிடிராட்சம் அணிந்து பஞ்சாட்சரத்தை ஓதி பாசமொழிந்து உய்யுமாறு காணுங்கள் என்று நன்னறி நவின்று அருளினார் அதை சமணர்கள் எரிகின்ற நெருப்பைப் போல பொங்கி எழுந்தனர் ஏதோ நீர் வெற்றியடைந்ததால் புனல்வாதத்திலேயும் வென்றுவிட முடியும் என்ற எண்ணமோ இந்த வாதத்திலிருந்து தப்பிச்செல்ல விரும்பி இவ்வாறு எம்மிடம் பரிவு காட்டுபவர் போல் எழுங்கிப் பேசுகிறீர் வாதம் செய்ய துணியவில்லையே வாரம் என்று கடுமொழி கூறினர் வேகவதியாகச் செல்லும் வைகை ஆற்று நீர் பெருக்கை தமது மந்திர சக்தியால் மட்டுப்படுத்தினர் சமணர்கள் தங்கள் தங்கள் ஏடுகளை முன்போலவே மந்திரங்கள் எழுதி ஆற்று நீரிலே போட்டனர் சம்பந்தரும் வேதங்கள் முழிவது சத்தியவாணியாதால் வேதங்கள் துணிந்து எம்பும் சக்திய வஸ்து சிவபெருமானே என்பது உண்மையானால் இந்த ஏடு ஆற்று நீர் செல்க என்று எம்பி வாழ்க வானவரானினும் என்ற திருப்பாளலை ஏட்டிலே எழுதி நீரில் இட்டார் சோமசுந்தர பெருமானது திருவருளாலே இழுக்கப்பெற்ற திருஞான சம்பந்த ஏடு ஆற்று நீரை எதிர்த்துச் சென்றது சமணர் எண்ணாயிரவர் விடுத்த ஏடுகளெல்லாம் ஆற்று நீரோடு அடித்துக் கொண்டு போயின பரசமயக்கோளரில் திருஞான சம்பந்தர் விடுத்த ஏடு ஆற்றுப்போக்கை எதிர்த்து ஏறக் தேவர்கள் பூமையை பொழிந்தனர் சிவனடியார்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் தோல்வியை கண்ட சமணர்கள் உடல் உயர்த்து நடுநடுங்கி வெட்கமடைந்து நின்றனர் சிவபெருமானே தேவர்கள் அனைவருக்கும் போகத்தையும் மோக்ஷத்தையும் தந்து அருளவெல்ல முழு என்ற நித்தியமான சத்தியத்தை அனல்வாதம் மூலமாகவும் புனர்வாத மூலமாகவும் குருமுக உபதேசம் நிகழ்த்தி மிக தெளிவான பாண்டியன் உணர்ந்தான் சௌந்தர்ய பாண்டியனும் மாதேவி மங்கையற்கரசியாரும் மந்திரி குலச்செரியார் மட்டுமல்ல சிவனடியார்களும் வணங்கி துதித்தனர் சமணர்கள் சிலர் தங்கள் மானத்தை இழந்தவர்களாகி காழிப்பள்ளையாட்டில் முன்வந்து யாம் தோற்றோம் நீ ஜெயம்பெற்றீர் என்று ஒப்பு தெரிவித்தனர் உடனே தெளிஞ்சான சம்பந்தர் அங்கு தோல்வி கொண்டு நின்ற அத்தனை சமணர்களையும் விழித்து சிவபெருமான் ஜீவராசிகளுக்கெல்லாம் தாய் போன்றவன் அவனுக்கு ஆளாகி உயுங்கள் ஏன் வீணியை சாகின்றீர்கள் என்று மொழி மானம் பொறுக்க மாட்டாத சமணர்கள் சிறந்து சிறுவனை நீ கூறுவது தகாத மொழி என்று சொல்லிவிட்டு தாங்களாகவே கழிவிலேயே ஏற தொடங்கினார்கள் சமயப்பட்டுக் சமணர்கள் தாமே வலுவில் வந்து கைமரம் ஏறினர் ஏறாத சமணர்களை சைவகோலம் பொனைந்தவர் துன்புறுத்தி ஏற்றி வைத்தனர் சாவுக்கு அஞ்சியவர் விபூதி பூசிக் கொண்டனர் பாண்டியவேந்தன் தேவரீர் ஆற்றிலே விடுத்த ஏடு நீர்போக்கை எதிர்த்துச் சென்றதே அது எங்கு சென்றதோ என்று பருவனான் எம்பிரான் அருளால் அதனை இப்போதே வரவழைப்போம் என்று மொழிந்தருளி ஆற்றங்கரை வழியே மேற்கு நோக்கிச் சென்றார் சம்பந்தர் ஏனையோரும் பிள்ளையாரைத் தொடர்ந்து சென்றனர் ஏடு ஒரு தூரம் எதிர்த்துச் சென்று பின்னர் திடீரென மறைந்துவிட்டது ஏடு மாயமாக மறைந்து திகண்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் ஆயர் சிறுவரைக் கண்டு அவ்விடத்து விசேஷம் பற்றி கேட்டனர் அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை ஆனால் விசேஷம் இருக்க வேண்டும் என்ற சம்பந்த பெருமான் நினைத்து வன்னியும் மத்தமும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார் அப்போது ஆங்கு ஒரு பெரிய வில்வமரத்தடியில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றி காட்சி தந்தரோடினார் காயிப்பிள்ளையார் சிவலிங்கத்தை தரிசனம் செய்து பணிந்து வலம் வந்து நின்றார் அதுசமயம் லிங்கத்திலிருந்து வயது முதிர்ந்த மந்தனர் ஒருவர் வெளிப்பட்டு நின்றார் பிள்ளையாரை பார்த்து நீ எனது இளைய குமாரனை போதிருக்கிறாய் என்று மகிழ்ந்து கூறி திருநீரியாா் சிவஞானத்தை தமக்கருளிய இறையவரே அவர் இன்று கருதிய ஞானசம்பந்தர் அவரை வழங்கி பெரியவரே எளியனது ஏட்டை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் முதிய பெருமானும் குமாரா எம்மை தரங்கலோறும் சென்று பாடுவாய் இழிநெறி பற்றி ஒழுகவரை திருட்டி வெற்றி கொள்வாய் பின்பு எம்முடைய சுத்தமான மோட்சத்தை பெறுவாயாக என்று மொழிந்தருளி ஏட்டை தந்து மின்னலை நிகழ்த்தும் மறைந்தருளினார் திருஞானசம்பந்தரின் பெருமையை நன்குணர்ந்த பாண்டியன் அவரை வழங்கினான் பாண்டியன் பின்பு அங்கே எழுந்தருளே சிவபெருமானுக்கு பொற்கோவிலும் திருமண்டபமும் கோபுரமும் திருமதியிலும் திருவேதியும் கண்டு களிக்குமாறு அமைத்தான் அன்று முதல் அத்திருப்பதி திரு ஏடகம் என்று திருப்பெயர் பெற்று விளங்குவதாயிற்று சமணரோடு இணங்கிய தனது பாவமெல்லாம் போகுமாறு அப்பதியில் உள்ள சிவபெருமானை பூஜித்து மும்மல நீக்கம் பெற்றான் பாண்டியன் பின்பு அங்கேயே திருநகரம் ஒன்று அமைத்து ஒரு வருஷ காலம் திருஞான சம்பந்தருடன் தங்கியிருந்தான் பின்னர் பாண்டியன் திருஞான சம்பந்தரோடு மதுரை சேர்ந்தான் சிவஞானகுமாரர் பாண்டி நாடெங்கும் சென்று விபூதி செல்வம் விளக்கமுறை செய்தார் சில நாட்கள் மதுரையிலே தங்கியிருந்தார் பின் வடநாட்டில் உள்ள கஷேரங்களை தரிசிக்க விரும்பினார் காழிப்பள்ளையார் திருக்கோயில் சென்று சோமசுந்தர மீனாட்சி அம்மையாரையும் தரிசனம் செய்து பல வரங்கள் பெற்று புறப்பட்டார் சௌந்தர்யமாறனும் மங்கேற்கரசியாரும் குலச்செறியாரும் பிரியாவிடையை தந்து அனுப்பினர் பல பாண்டிய சிவஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டே சோழ சென்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார் அறுபத்தி கிணறும் லிங்கமும் அழைத்தது காவிரி பூம்பட்டு இனத்திலேயே சேர்ந்தவர் அவன் வாழ்ந்து வந்தான் பலவகை செல்வங்களில் சிறந்தவன் வெகு நாட்களாக குழந்தை பேரின்றி வருந்தினான் அவன் தனது இல்லாளுடன் சேர்ந்து பலவகை தர்மங்களை செய்ததால் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அவளை செல்வமாக போற்றி வளர்த்து வந்தான் அவளுக்கு மனப்பருவம் வந்தது வணிக தங்கை மகன் ஒருவன் மதுரையிலே வாழ்ந்து வந்தான் மருமகனுக்கு ஏற்கனவே மனமாகி இருந்தது இருந்தாலும் உரையை விட்டுக் கொடுக்க விரும்பாத வணிகன் அவனுக்கே தன் அருமை மகளை கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான் அதையே தன் உறவினர்களிடமும் அடிக்கடி தெரிவித்துக் கொண்டிருந்தான் சில நாட்கள் சென்றன வணிகன் இறந்து போனான் அவனது கற்பில் சேர்ந்த மனைவியும் உடன் இறந்தால் உறவினர்கள் இறந்தவருக்கு செய்ய வேண்டிய இறுதி செய்து முடித்தனர் அந்த செய்தியை மதுரை மருமகனுக்கு ஒரு ஓலை மூலம் தெரிவித்தனர் உறவினர்கள் அந்த ஓலையில் உனது மாமன் இருந்து போனான் உடன் மாமியும் இருந்து போனால் அவனுக்கு ஏராளமான செல்வம் உண்டு அவனுக்கு ஒரு குமாரியும் உண்டு அவளை உனக்கே மனம் செய்து கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான் ஆகையால் நீ வந்து உன் மாமன் மகளை மனம் செய்து கொள்வாயாக என்று எழுதியிருந்தனர் மாமனும் மாமியும் ஒருங்கே செய்தி கண்டு மிகவும் வருந்தினான் மதுரையை மருமகன் விற்பாடு வருவாராக மனம் தேதி தன் உறவினர் விட்டு நீங்கி பட்டினம் சேர்ந்தான் தன் மாமன் இல்லம் சென்று இருந்தான் சில நாட்கள் போயின மாமன் மகளை அழைத்துச் சென்று மதுரையில் உறவினர் முன்னிலையில் மணப்பேன் என்று கூறி மாமன் தேடிய செல்வங்களையும் பிறவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் தன்னுடன் வந்த உறவினர்களையெல்லாம் முன்னே செல்லுமாறு செய்தான் தனது ஏவலாளர்களோடு நாளொன்றுக்கு ஒன்றரை தூரம் வழி நடந்து சென்று கொண்டிருந்தான் வருகின்ற வழியில் திருப்புரம்பியம் என்ற கஷேரத்தை அடைந்தான் அன்றிரவு அங்கே தங்கிச் செல்ல விரும்பினான் அந்த தலத்தின் திருக்கோயிலுக்கு அருகே இருந்த கிணற்றடியில் நீராடி வண்ணிமரத்தடியில் உணவாக்கி உண்டான் திருக்கோயில் அருகே படியுன்றின் மீது தலை வைத்து தூங்கினான் அதுசமயம் கொடிய நாகம் ஒன்று வந்து அவனை கொத்தியது விஷம் வேகமாக தலைக்கேறியதால் வணிக மகன் இறந்தான் ஏவலர்களும் தோழியரும் புலம்பி அழுதனர் அவனது மாமன் மகள் செய்வதென்று தெரியாமல் மனம் ஆகாத மகளானபடியால் மதுரை மகனது உடலை தீண்டாமல் சோகப் பொதுமையாக ஒரு புறத்தே உளம் கலங்கி நின்றாள் சாவு அழுகை அயர்வு முதலியவற்றைக் கண்ட அப்பெண்மணி அம்புபட்ட பைங்கிளி போல துளித்தாள் கீழே சோர்ந்து விழுந்து மயங்கினால் சேடியர் சேர்ந்து அறிவு செலவித்தனர் அக்குலமகள் அழுகைக்கும் புலம்பிய புலம்பலுக்கும் எல்லை கிடையாது பல சொல்லி உறக்கக் குவி கதறினால் வணிக மகளின் அழுகையும் புலம்பலையும் கேட்ட அக்கம் பக்கத்தவர் உறக்கமிட்டு அவளது துன்பம் கண்டு உள்ளம் நடுங்கினர் மனம் உழைந்தனர் பல சைவ திருப்பதிகள்தோறும் சென்று வழங்கிய திருஞானா சம்பந்தர் அப்போது அவ்வூர் திருமணத்திலே இருந்தார் அவரும் அவ்வழிகை ஊழியை கேட்டார் விவரம் அறிந்ததும் திருக்கோயிலின் பக்கம் விரைந்து போனார் கன்னி பெண்ணே நீ யார் என்று வணிக பெண்ணை பார்த்தும் பரிவுடன் வினவினார் அந்த பெண்ணும் அவரை வணங்கி நடந்தவற்றை அவரிடம் சொல்லி தனக்கும் மதுரை வணிகனுக்கும் ஏற்பட இருந்த மனத்தினையும் தனித்த பெண்ணின் துயர்போக்க கருதினார் பிள்ளையார் உயிர் நீத்த வணிகனின் உடல் அருகே சென்று அவனது உடல் அமிர்தமயமாகும்படி அருள்நோக்கம் பாதித்தருளினார் கொடிய நஞ்சு உடலிலிருந்து இறங்கிச் சென்றது செத்துக் கிடந்த வணிக மகன் புத்துயை பெற்றவனாகி உறங்கிக் கிடந்தவன் போல எழுந்து உட்கார்ந்தான் அந்த அதிசயத்தைக் கண்டு அங்கிருந்தோர் அனைவரும் திருஞான சம்பந்தரை போற்றி தொழுதனர் கன்னி பெண்ணும் கலியண்ணும் போல் ஒரு பக்கம் ஒதுங்கியிருந்தாள் வணிக கன்னி மாமன் மகளாக இருந்தாலும் தலைவன் இறந்த காலத்தும் உயிர் பெற்ற காலத்தும் அவனைத் தொடாதிருந்த பெற்றியையும் அன்பையும் கண்டு ஆச்சரியமடைந்த ஞானசம்பந்தர் மதுரை வணிகனைப் பார்த்து வணிகமணியே உனது அம்மா ஆன்மகளான இக்கன்னி திருமகளை ஒத்தவள் எக்காலும் உன் உடல் தீண்ட தகுதி பெற்றவள் இவளை இவ்விடத்திலே விவாகம் செய்து கொண்டு செல்க என்று பகன்றார் பிள்ளையாரின் திருவாக்கைப் போற்றிய அவ்வணிகனும் எம் குலத்தோரும் தக்க சான்றுகளும் இல்லாமல் எவ்வாறு நான் மனம் முடித்துக் கொள்வேன் என்றான் திருஞானசம்பந்தர் மதுரை வணிகனை நோக்கி மகனே இப்பெண் பிறந்தபோதே உனது மாமன் உனக்காகவே இவளை பேசியதை உறவுக்காரர்கள் பலர் அறிவார்கள் அது மட்டுமல்லாமல் இங்குள்ள வன்னியும் கிணறும் இந்த லிங்கமும் சாட்சிகளாகும் என்று சொல்லி தட்டாமல் இங்கேயே மனம் புரிந்து கொள்வாயாக என்று ரொடி செய்தார் திருஞான சம்பந்தரையே ஆசிரியரும் நண்பரும் தெய்வமும் சுற்றமும் எனக் கண்ட அவ்வணிகன் அவ்விடத்திலேயே முறைப்படி மனம் முடித்து விடைபெற்று புறப்பட்டான் பணியாட்களும் மகளிர் கூட்டமும் உடன் வர மதுராபுரி அடைந்தான் மாமன் மகளை அவன் மனந்த செய்தி கேட்டு சுற்றத்தார் பெரிதும் மகிழ்ந்தனர் பின்பு அவன் தான் தேடிய பொருள்களையும் மாமன் தேடித்தந்த பொருள்களையும் ஒரே இடத்தில் தொகுத்து வைத்து வாணிபத்தால் குபேர சம்பத்தை பெற்றான் காலாகாலத்தில் இரு மனைவியரும் பெற்றுக் கொடுத்தனர் வணிகன் மிக்க நலமுடன் வாழ்ந்து வந்தான் ஆண்டுகள் சென்றன மூத்த குமாரர்கள் கொடியவர்களாக மாறினர் இளையவளுக்கு ஒரே ஒரு நல்ல புதல்வன் இருந்தான் இருவருடைய புதல்வர்களும் ஒருநாள் வீதியிலேயே விளையாடிக் கொண்டிருந்தபோது சண்டை மூண்டது மூத்தாள் மக்கள் இளையாள் மகனை சிலந்து அடித்தனர் இதன் காரணமாக இளையவளுக்கும் மூத்தவளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தடித்தது மூத்தவள் இளையவளை இழிவாக பேசியதோடு நீ எந்த ஊர் எந்த குலம் என் கணவனைக் கண்டு ஆசைப்பட்டு வந்த காம கிழத்தியாகியே நீ கர்வம் கொள்வது தகாது நீ என் கணவனை அக்னிகாட்சியாக மணந்து கொண்டவள் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது இருந்தால் காட்டுகாய் என்று கடுமொழி கற்பில் சிறந்த காரிகை மிகவும் மனம் வாடினால் என் கணவன் பாம்பு தீண்டி மாண்டபோது உயிரிழத்த திருஞான சம்பந்தரின் ஆணையால் எனது கணவன் என்னை திருப்பரம்புயத்திலேயே எழுந்துகொள்ளியிருக்கும் சிவலிங்கப் பெருமானும் வன்னிமரமும் கிணறும் காண திருமணம் முடித்தான் அந்த மூன்றும் சாட்சிகளாக உள்ளன என்று கூறினாள் அதுகேட்ட மூத்தாள் கைகுட்டை சிரித்தாள் நன்று வெகு நேர்த்தி நல்ல சாட்சிகளாகத்தான் சொன்னாய் அச்சாட்சிகள் மூன்றும் இவ்விடத்திற்கு வருமானால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்றாள் இளைவள் துன்பத்தில் ஆழ்ந்தால் பெருமூச்சு விட்டால் அய்யோ தெய்வமே என்று வருந்தினாள் கடவுளே தந்தை தாய் இழந்த பேதையான எனக்கு வேறு துணை யார் மாமனாக வந்து வழக்கொறித்து உரிமை வாங்கித் தந்த பெருமானே நீரே கதி என்று சோமசுந்தர பெருமானை நினைத்தவளாகி அன்றிரவு முழுவதும் உணவின்றி வருந்திக் கிடந்தாள் மறுநாள் விடிந்ததும் திருக்கோயில் சென்று புற்றாம்பரை தீர்த்தத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை வழிபட்டு நின்றாள் அன்று நாங்கள் மனம் புரிந்த காலத்தில் சாட்சியாக நின்ற வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமாகிய தேவதேரும் இன்று இங்கு வந்து தோன்றி என் மாற்றாலின் ஏற்றைப்போக்கி அடியாளை பாதுகாக்காவிட்டால் இறந்து போவேன் என்று முறையிட்டாள் அக்களமே சோமசுந்தரப்பெருமானது திருவருளால் அனைவரும் கண்டு வியப்படையும் வண்ணம் மனம்மான காலத்திலே திருப்புரம்பியத்தலத்தில் இருந்தபடியே மூன்று சாட்சிகளும் திருக்கோயிலின் வடகிழக்கு திசையிலே விரைவாக வந்து தோன்றின உடனே இளையவள் மூத்தவளை அழைத்து வந்து சுக்கநாத பெருமானை வணங்கி வன்னிமரம் இது கிணறு இது சிவலிங்கம் இது என்று இந்த மூன்று பேர் இது சாட்சியாகி நின்றன என்று சுட்டிக்காட்டிக் கூறினாள் இளையவளாகிய வணிகமாதின் கற்பின் சிறப்பையும் சிவபக்தியையும் சோமசுந்தர பெருமான் அவளுக்காக அருள் புரிந்ததையும் மதுரை மக்கள் அனைவரும் தெரிந்து பேராசரியமடைந்தனர் பேறுவகை கொண்டனர் மூத்தாள் துன்பத்துள்ள ஆந்தால் ஊர்காரர் மூத்தாளை பழித்து பேசினர் இவளது கணவனும் அவளை குலக்கேடி என கருதி பழித்து பேசினான் அவளை வெறுத்து தள்ளினான் ஆனால் எளையவளோ கணவன் அடிபணிந்து அன்பரே எனது கற்பின் திறத்தை உலக செய்து காட்டியவள் இவளை இவள் எனது மாற்றால் அல்ல தாயற்ற எனக்குத் தாய் நாங்கள் இனிமேல் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று மொழிந்து மூத்தாளைத் தழுவிக்கொண்டாள் வணிகனின் இந்திர வாழ்வு தூய்மை பெற்றது இரு மனைவியரும் பொறாமையின்றி ஒன்றி வாழ்ந்தனர் புதல்வர்களும் நல்லவர்களாக மாறினர் தனது இளைய மனைவி கற்பின் சிறப்பால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெருக தர்மமும் கீர்த்தியும் ஓங்க ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கினான் மதுரை வாணிகன் இளையவளும் லட்சுமியைப் போல வாழ்ந்திருந்தாள் திரு ஆலவாய்க்காண்டம் முற்றிற்று ஓம் நமோ பகவாயம்